முதல் சுலோகம் 25 ஐந்தாவது ஸ்லோகம் படிக்கலாம் நமஸ்ரீசங்கரானந்த குருபாதாம்புஜன்மணே சவிலாசமகாமோகம் கிராகக் கிராசைகர்மணேம் ஸ்லோகம் இருபத்தி சமஷிம்ஸ்வாத்மாதேத்தூ கேத்தே வியிசி முதல் அத்தியாயம் பிரத்யக் தத்துவ விவேகம் அதற்கு விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் ஆத்மாவாகிய நான் சச்சிதானந்த சுரூபம் என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டது சித் அதாவது உணர்வு சுரூபமாக இருக்கின்றேன் நான் சித் சுரூபமாக இருக்கின்றேன் அந்த சித்து எப்போ இருக்குது எல்லா காலத்திலும் இருக்கு மூன்று அவஸ்தையிலே இருக்குது இப்போ இருக்குது எதிர்காலத்தில் இருக்குது கல்பங்கல்பங்க இருக்குது அப்படி அழியாமல் இருக்குன்னு சொன்னதுனால அது எப்பொழுதும் இருப்பதால் அது சத் அப்படிங்கிற கருத்து நிலைநாட்டப்பட்டது ஆத்மா சித் சுரூபம் சத் சுரூபம் பிறகு ஆனந்த ஸ்வரூபம் என்ற கருத்தும் நிலைநாட்டப்பட்டது இந்த ஆனந்த ஸ்வரூப்கிறதுல எங்கே பிரியம் இருக்கோ அங்கே ஆனந்தம் இருக்கும் எங்கே ஆனந்தம் இருக்கோ அங்கே பிரியம் இருக்குன்னு ஒரு லாஜிக் சொன்னார் ஏன் மேலே எனக்கு எப்போயும் பிரியம் இருக்கிறதுனால நிபந்தனையற்ற பிரியம் இருக்கிறதுனால நான் ஆனந்த சொரூபங்கிற கருத்து நிலைநாட்டப்பட்டது அப்போ ஏன் மேலே எனக்கு பிரியம் இருக்குது நான் ஆனந்தஸ்வரூபமாக இருந்தால் நான் வெளியே ஆனந்தத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நான் ஆனந்த சொரூபம் இல்லை என்றால் ஏன்மேலே எனக்கு பிரிய வரக்கூடாது நான் ஆனந்தமாக இருந்தால் வெளியே ஆனந்த தேடி போகக்கூடாது ஆனால் போய்கிட்டே இருக்கேன் சரி நான் ஆனந்த ஸ்வரூபம் இல்லை வெளியே போகிறது கரெக்டாக அப்படின்னு வச்சோம்னா என் பிரியம் இருக்குது பிரியம் எங்கே இருக்கோ அங்கே ஆனந்தம் இருந்தாகணும் அப்போ இது குழப்புதே ஆனந்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கும் ஒரு கருத்து சொன்னார் ஆனந்தம் இருக்குது அதற்கு ஒரு தடை இருக்கிறது பிரதிபந்தம் இருக்கிறது சாதாரணமாக விளங்குது விசேஷமாக விளங்கலை அப்படின்னு சொல்லி அந்த தடை அறியாமை அப்படின்னு சொன்னார் அந்த தடையை விளக்குவதற்காக அந்த அறியாமையை விளக்குவதற்காக சிருஷ்டி தத்துவம் உபதேசிக்கப்பட்டது சிருஷ்டி என்ன சிருஷ்டி எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுல அதில் என்ன சொன்னார்ன்னு பிரம்மன் ஒரு தத்துவம் இருக்குது அது சச்சிதானந்த சுரூபம் நானும் சச்சிதானந்தரூபம் ஆத்மா ரெண்டு ஒன்றுன்னு நிலையை நாட்டிட்டார் அந்த பிரம்மன் அழியாமல் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்குது பிறகு புதுச பிரகிருதி அப்படின்னு ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்தினார் பிரகிருதின்னா அதுக்கு பல பேர் உண்டு மாயைன்னு அதவே சொல்கிறது உண்டு பிரகிருதியே மாயைன்னு சொல்கிறது உண்டு கீதையில் கூட வரும் பராப்ரகிருதி அபரா பிரகிருலாம் வருது அந்த பிரகிருதின்னு ஒரு தத்துவத்தை சொல்லி அந்த தத்துவம் மூன்று குணங்களுடன் கூடியது சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணத்துடன் கூடியது அதில் இந்த பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் எப்பொழுதும் இருக்கிறது அப்படின்னார் அந்த பிரகிருதி தத்துவத்தினுடைய சத்துவ குணத்திற்கு மாயை அப்படின்னு சொன்னார் அதை மாயைன்னு ஒரு பேரில் சொன்னார் மொத்தமாக சேர்த்து மாயைன்னு சொல்கிற பழக்கம் உண்டு இங்கே ஒரு சில பேர்கள் மாற்றம் கருத்துக்கள்லாம் ஒன்று பிரகிருதி அதில் சத்துவகுணத்துக்கு பேர் மாயை அதில் வெளிப்படுகிற தத்துவம் ஈஸ்வரன் கடவுள் ரஜோகுணம் அறியாமை அதற்கு பின்னியிற பேர் அறியாமை அதில் வெளிப்படுகிற தத்துவம் ஜீவன் இந்த ஈஸ்வரனுக்கு அந்தறியாமைன்னு ஒரு பேர் இருக்குது அது இங்கே சொல்லலை ஆனால் ஜீவனுக்கு பிராக்கியன்னு ஒரு பேர் இருக்குது அவன் வெளிப்படலை காரண ரூபத்தில் இருக்கான் அந்த அறியாமைங்கிறது இந்த மனிதன் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் காரணசரீரம்னு ஒரு பேர் ஈஸ்வரன் மாயையை தன் வசத்தில் கட்டுப்படுத்தி வெளிப்பட்டார் ஜீவன் அறியாமையின் வசத்தில் கட்டுப்பட்டு அவன் வெளிப்படுகிறான் இது சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் ஒன்று இருக்குது இதில் முக்கியமான கருத்து என்னென்னா சத்துவகுணத்துலேருந்து அப்படியே வரலை ரஜோகுணத்துலேருந்து அப்படியே வெளிப்படலை அதை பிரதானமாக வச்சுக்கிட்டு வெளிப்படுறார் அங்கேயும் மூணு குணம் எல்லாத்துலேயும் இருக்கும் வெளிப்பட்ட தத்துவத்திலையும் மூணு குணம் இருக்கும் பிரகிருதியில் மூணு குணம் இருக்கிறதுனால வெளிப்படுகிற தத்துவத்திலையும் மூணு குணம் இருக்கும் ஆனால் பிரதானம் அங்கே சத்துவகுணம் இங்கே பிரதானம் ரஜோகுணம் தமோ குணம் ஒன்று இருக்குது அதை பிரதானமாக வச்சு இந்த சிருஷ்டி உருவாகிறது சிருஷ்டி எதுக்கு உருவாகுது ஜீவன் சும்மா இருந்தால் பேசாமல் இருந்துக்கிட்டே இருப்பான் அது கஷ்டப்படணும்ல போகத்தை அனுபவிக்கணும்ல போகத்தை அனுபவிச்சு துன்பப்படணும்ல அதுக்காக என்ன பண்ணார் இந்த உலகத்தையும் இந்திரியங்களையும் படைக்கிறதுக்காக முதல்ல கண்ணுக்கு தெரியாத சூக்ஷம பஞ்சபூதங்களை படைக்கிறார் இது கண்ணுக்கு தெரிகிற பஞ்சபூதம் இதற்கு முன்னாடி கண்ணுக்கு தெரியாத சூக்ஷம பஞ்சபூதம் கண்ணுக்கு தெரியாதுன்னா சூக்ஷமாக இருக்குன்னு அர்த்தம் அது முறையாக படைக்கப்பட்டது மொத்தமாக அப்படியே படைச்சிடல முதல்ல ஆகாஷம் வந்துச்சு பிறகு வாயு வந்துச்சு பிறகு அக்னி வந்துச்சு பிறகு ஜலம் வந்துச்சு பிற பிருத்திவி மண் வந்துச்சு வரிசியாக ஒவ்வொன்றா படைச்சார் கண்ணுக்கு தெரியாத சூக்ஷமும் பஞ்சபூதம் படைச்சிட்டார் பிறகு என்ன பண்ணார் இவன் அனுபவிப்பதற்காக ஜீவன் அனுபவிப்பதற்காக இந்திரியங்களை படைத்தார் சூக்ஷம சரீரத்தை படைத்தார் அந்த சூக்ஷரீரம் எப்படி படைக்கப்பட்டது ஒவ்வொரு இந்திரியத்தில் ஒவ்வொரு பூதத்திலிருந்தும் ஒரு இந்திரியம் அதாவது இப்போ ஆகாசம் வந்தாச்சு அந்த ஆகாசத்திலையும் மூணு குணம் இருக்கும் தமோகுண பிரதானமாக வச்சு பஞ்சப்போ தான் வந்துருச்சு வந்ததுலேயும் மூணு குணம் இருக்கும் பிரதானதான் தமோ குணம் அதில் சத்தோ குணம் இருக்கும் ரஜோ குணம் இருக்கும் தமோ குணம் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய சாத்வீக அம்சத்திலிருந்து ஞான இந்திரியங்கள் தோன்றின அறிவுக்கருவிகள் தோன்றின அறிவை கொடுக்கும் கருவிகள் முதல்ல வந்து ஆகாஷம் அதிலிருந்து காது பிறகு வாயு தோல் உணரும் சக்தி இந்திரியங்கள்னா சக்தி அதாவது கேட்கும் சக்தி தோல் உணரும் சக்தி வாயுவிலிருந்து அக்னியிலிருந்து பார்க்கும் சக்தி ஜலத்திலிருந்து சுவைக்கும் சக்தி மண்ணிலிருந்து நுகரும் சக்தி இப்படி ஐந்து ஞான இந்திரியங்கள் தோன்றின இந்த சாத்விகம் அம்சம் ஒவ்வொரு பூதத்திலருந்து ஒவ்வொரு இந்திரியம் தோன்றின பிறகு எல்லா அஞ்சு பூதத்தினுடைய சாத்விக அம்சம் ஒன்று சேர்ந்து அந்தக்கரணம் தோன்றியது அந்த அந்தக்கரணத்தில் என்ன இருக்கிறார் மனசு புத்தி தத்துவபோதத்தில் என்ன பார்த்தோம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு பார்த்தோம் இங்கே சித்தத்தையும் அகங்காரத்தையும் மனம் புத்தியில் சேர்த்துட்டார் அதனால் மனம் புத்தி என்ற அந்த கரணம் தோன்றியது சத்துவகுணம் ஒவ்வொன்னா தனித்தனி இந்திரியம் சத்துவகுணம் சேர்ந்துச்சுன்னா மனசு புத்தி அடுத்து என்ன ரஜோகுணம் இருக்குது அந்த சூக்ஷம பஞ்சபூதத்தினுடைய ரஜோகுண அம்சத்திலேருந்து கர்ம இந்திரியங்கள் தோன்றின செயல் கருவிகள் செயல்படும் கருவிகள் தோன்றின அது என்ன பேசும் சக்தி வா கை எடுக்கும் செயல்படும் சக்தி கால் நடக்கும் சக்தி பிறகு எருவாய் கருவாய் கழிவுப்பல்களை வெளியேற்றும் சக்தி கருவை உருவாக்கும் சக்தி இப்படி ஐந்து செயல் கருவிகள் தோன்றின அது இருக்கிற இடம் எல்லாம் பார்த்தோம் நம்ம பிறகு இந்த ராஜோசம்சம் இராஜசம்சம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒவ்வொரு பஞ்சபூதத்தின் தனித்தனி ராஜசம்சத்திலிருந்து தனித்தனி கர்ம இந்திரியங்கள் தோன்றியாச்சு எல்லா ராஜசம்சமும் சேர்ந்து என்ன வந்துச்சின்னு சொன்னா பிராணன் வந்தது பிராண தத்துவம் தோன்றியது அது ஐந்து விதமாக செயல்படுவதால் ஐந்து பெயர் மொத்தத்துக்கு பிராண தத்துவம் அதில் உள் பிரிவுகள் ஐந்து அந்த ஐந்தில் முதல் தத்துவத்துக்கே பிராணன்னே பெயர் பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன் இப்படி ஐந்து பிராணன்கள் தோன்றின அது இருக்கிற இடமெல்லாம் பார்த்தேன் அது எங்கே இருக்கு என்ன மாதிரி செயல்படுதுன்னா போன கிளாஸில் பார்த்தோம் அந்த பிராணன் என்ன பண்ணுது இதில் வந்து அந்த ஐந்து செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அஞ்சு பிராணன் தோண்டியிருக்குன்னு மட்டும்தான் சொன்னார் நாம் அது எங்கே இருக்குன்னெலாம் பார்த்தோம் பிராணசக்தி இதயத்தில் இருக்குது பிறகு உதான சக்தி எருவாய் அங்கே இருக்கு அந்த இடத்துல இருக்குது கழிவுப்பொருட்களை வெளியேற்ற மேடம் ஒன்றா சொன்னார் எப்படி சொல்லும் பொழுது அதில் இன்னொன்று வந்து என்ன சொன்னார்னா சமானன் நாபி தொப்புலில் இருக்குது வியானன் உடல் புழுவது இருக்குது உதானன் தொண்டையில் இருக்குது இந்த உதானன் தான் உடல்லிருந்து உயிரை பிரிக்கிற சக்தி இந்த பிராணங்கிறது இதயத்தை துடிக்க வைக்கிற சக்தி இதயத்தில் இருக்குது பிறகு சமானன்கிறது ஜீரணிக்கிற சக்தி உள்ள வயிற்றுக்குள்ளே போடுறதெல்லாம் ஜீரணிக்கிற சக்தி வியாணங்கிறது அந்த ரத்தத்தை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்க்குற சக்தி உதானங்கிறது இந்த ஸ்தூல பூதத்தில் இருந்து இந்த உடம்புலேருந்து சூக்ஷம சரீரத்தை பிரிக்கிற சக்தி இல்லைனா அந்த வயிற்றால் போகிறது இதெல்லாம் சொல்லுவாங்க தேவையில்லாத வெளியேற்றுகிற சக்தி இப்படி ஐந்து பிராணசக்தி தோன்றுச்சு அது ஒட்டுமொத்த ராஜசம்சம் சேர்ந்து தோன்றியது ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து பிராணம் இப்போ என்னாச்சு சூக்ஷமாக பஞ்சபோதாக வந்தாச்சு ஞானேந்திரியம் அஞ்சு வந்தாச்சு மணம் புத்தி அந்தக்கரணம் வந்தாச்சு செயல் ஐந்து வந்தாச்சு அஞ்சு பிராணன் வந்தாச்சு சேர்த்து பதினேழு தத்துவம் இந்த பதினேழுக்கும் சேர்த்து தான் சூக்ஷம சரீரம்னு பேர் பொதுவாக நம்ம உயிர்னு சொல்லுவோம் இந்த உடம்புக்குள்ளே உட்காந்து கண்ணுக்கு தெரியாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க சக்தி அதற்கு லிங்க சரீரம்னு ஒரு பேர் சொன்னார் லிங்க சரீரம் லிங்கம்னு அடையாளம் அந்த உயிர் இருந்தால் இந்த உடம்புல ஆடம் இருக்கம்னே சொல்லுவோம் இல்லாட்டி இல்லைன்னு சொல்ல நான் ஜீவன் இருக்கான்னு சொல்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது இந்த லிங்க சரீரம் இந்த லிங்கங்கிறது விளக்கம்லாம் நம்ம நிறையா பார்த்துட்டோம் பிறகு சரி நம்மளுக்கு இந்த ஜீவனுக்கு சூக்ஷம சரீரம் வந்தாச்சு கடவுளுக்கு சூக்ஷம சரீரம் என்ன எல்லாருடைய சுக்ஷம சரீரமும் சேர்ந்து கடவுளுடைய சூக்ஷம சரீரம் நாம் விஎஸ்டி ஒரு உடம்புக்குள்ள இங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதியில் இருக்கக்கூடிய சூக்ஷம சரீரம் இது விஎஸ்டின்னு பேர் ஒரு மரம் எல்லாம் சேர்ந்தால் தோப்பு அது ஈஸ்வரன் எல்லாருடைய சூஷம சரீரம் சேர்ந்தால் விஎஸ்டி அது வந்து ஈஸ்வரனுக்கு சூக்ஷம சரீரம் நம்மளுடைய சூக்ஷம சரீரத்துக்கு பேர் தைஜ சன்னு பேர் அதாவது நாம் அந்த உடம்பு வரல உடம்பு வராமல் அந்த கண்ணுக்கு தெரியாத உயிர் மட்டும் இருக்குது கனவில் வந்து நம்ம உடம்புல அபிமானம் கிடையாது கனவில் உடம்புல அபிமானம் கிடையாது ஆனால் மனசு வேலை செய்யும் இந்திரியங்கள்லாம் உள்ளுக்குள்ளே அது வேறு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது சூக்ஷம சரீரம் அப்போ அந்த கனவுக்கு அங்குற உடம்புகளும் தைஜசன்னு பேர் உடம்பு அபிமானம் இல்லை மனசு அபிமானம் இருக்குது பிற காரண ஸ்பிராக்கியன்னு இருக்காங்க அதே மாதிரி ஒட்டுமொத்த சூட்சம சரீரை சேரும் அந்த ஈஸ்வரன் கிரண்ய கற்பன் என்ற பெயர் பெறுகிறார் அவருக்கு பேர் என்ன பேர் கிரண்ய கற்பன் ஜீவனுக்கு பேர் பிராக்யன் முதல்லவேன் பிராக்யன் தைச்சசன் ஆகிறான் அவர் ஈஸ்வரன் என்ன பண்ணுறாரு கிரண்ய கற்பன் ஆகிறார் இது விஎஸ்டி சமஷ்டி ஏன் அவர் வந்து சமஷ்டியில் இருக்கிற அவருக்கு இந்த காரணம் கிரண்ய கற்பன் ஆகிறாரு இவன் தைச்சசன் ஆகிருக்கான்னா தாதாத்மியம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் தாதாத்மியம் அதாவது அபிமானம் வைத்தல் இந்த உடம்பில் நான் அபிமானம் வச்சுது ஆத்மான்னா நான் இதில் அபிமானம் வச்சுருக்கேன் இந்த உடம்பு ஆத்மான்னு நினச்சா இதில் தாதாத்மியம் எனக்கு மனசில் அபிமானம் வச்சால் மனசில் தாதாத்மியம் இப்படி ஜீவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த சரீரத்தில் அபிமானம் வச்சுருக்கான் அந்த சூக்ஷம சரீரத்தில் இதில் மட்டும் வச்சுருக்கான் விஎஸ்டியாக வச்சுருக்கான் அதெல்லாம் இவன் தைஜசன் ஆகிறான் அவர் எல்லா ஜீவராசிகளும் நான் வச்சிருக்கார் அபிமானம் எல்லாத்திலையும் தாதாத்மியம் ஒன்றிணைத்து நான்னு வச்சிருக்கார் இந்த தாதாத்மியத்தில் ரெண்டு பார்த்தோம் பிராந்தி கவனம்னு ஒன்று பார்த்தோம் அதாவது இவன் வந்து ஜீவன் வந்து அறியாமையினால் தான் யாருன்னு தெரியாமல் அபிமான வச்சுருக்கான் அவர் எல்லா ஜீவராசியிலும் அபிமானம் வச்சிருந்தாலும் கூட அதனுடைய தத்துவத்தை புரிஞ்சு வச்சுருக்கார் அவர் எதுலேருந்து தோன்றினார் மாயையை கட்டுப்படுத்தி தோன்றினார் அதனால் அவருக்கு எல்லாம் தெரியும் நாம் அறியாமையின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கான் நம்மளுக்கு வந்து அறியாமையினால் அதில் அபிமானம் வச்சிருக்கோம் அவர் என்ன பண்ணுறாரு இதெல்லாம் வந்து சூக்ஷம சரீரம் இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய தத்துவம் பிரம்மன் தான் நான்கிற அறிவோடு அபிமானம் வச்சுருக்கார் அதனாலதான் அது எனக்கு ஒரு எல்லாருடைய மனசும் அவர்னால் எல்லோரும் மனசில் வரக்கூடிய துக்கமும் அவர் பெறணும் இல்லை எல்லோரும் மனசில் வரக்கூடிய சந்தோஷமும் அவர் பெறணும் இல்லை நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் அவர் எவ்வளோ கஷ்டப்படணும் ரொம்ப கஷ்டப்படணும் கடவுளை நாம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டால் அவர் ரொம்ப சந்தோஷப்படணும் உண்மை தானே அப்படி எல்லாருடைய சுட்சம் சரீர் அவராக இருந்தா இல்லை ரெண்டுக்குமே அவர் நார்மலாக சமமாக இருப்பார் காரணம் என்னென்னா புரிஞ்சு அபிமானம் வச்சுருக்காரு எனக்கு உதாரணம் கூட சின்ன தாத்தா இருக்கார் என் குழந்தைங்க நிறைய விளையாண்டுக்கிட்டு இருக்கு ஒன்று அழுகும் ஒன்று சிரிக்கும் அழுகிறதுலேயும் இவருக்கு அபிமானம் கிடையாது சிரிக்கிறதுலையும் பெரிய தாத்யம் இல்லை இவரும் கூட சேர்ந்து அது மாதிரி துக்கப்புறமா நடிப்பார் வேணாம் ஏன்னா அவருக்கு வந்து எல்லாம் ஒன்று அது மட்டும் இல்லை இது மித்தியாங்கிற அறிவு இருக்குது எதுலேருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு எல்லா புத்தியும் அவருக்கு இருக்குது அதனால் அந்த தாதாத்மியம் அவருக்கு துக்கத்தையோ மகிழ்மையோ கொடுப்பதில் அவர் எப்போயும் ஆனந்த சுரூபமாக அமைதியாக இருக்கிறார் அப்படிங்கிறது வரைக்கும் இருபத்தஞ்சாவது செலவு வரைக்கும் பார்த்தோம் இனி இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் ஸ்தூல பஞ்சபூத சிருஷ்டி கண்ணுக்கு தெரியாத பஞ்சபூதம் வந்தாச்சு கண்ணுக்கு தெரியாத இந்திரியம் வந்தாச்சு கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாம் வந்தாச்சு இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த உடம்பு வரணும் கண்ணுக்கு தெரியிற அந்த உலகம் வரணும் அது இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் அந்த சிருஷ்டி வருது அதை படிக்கலாம் தத் போகாய போகாய யன்மே பஞ்சீக்கோதியம் தோகா புனர் போோக்கியோகாஜன்மே பஞ்சீகோதிக பிரத்யேகம் வியதாதிகம் இங்கே மீண்டும் ஒரு படைப்பு வருகிறது ஸ்தூல உடல் ஸ்தூல பஞ்சபூதம் இது எதுக்கு படைக்கணும் அப்படின்னா இதுவும் போகத்தை அனுபவிக்கேங்கிறார் முதல்ல ஒன்று பார்த்தோம் சூக்ஷம சரீரம் வந்து நம்மளுடைய உயிருங்கிற தத்துவம் இருக்கு அது வந்து எதுக்காக படைக்கப்பட்டது போகத்தை அனுபவிக்கிறது இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரன்னு சொன்னார் அது அனுபவிக்குது அந்த ஞானேந்திரியம் கர்மேந்திரியங்கள் சேர்ந்ததே இந்த உலகத்தை போகத்தை அனுபவிக்குது சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கணும்னா அதுக்கு பொருள் வேணும்ல அது அனுபவிக்குது ஆனால் அது பொருள் வேணுமா வழி அனுபவிக்கிறதுக்கு பொருளும் வேணும் ஒரு இடமும் வேணும் இடம் வேணுமா இல்லையா ரெண்டு இல்லாமல் அனுபவிக்க முடியுமா அப்போ அந்த இடத்துக்காக இந்த உடலையும் பொருளுக்காக இந்த உலகத்தையும் படைத்தார் இந்த பஞ்சபூதம் கண்ணுக்கு தெரிகிற உலகம் வந்தது அப்படிங்கிறார் இந்த உயிருக்கு சூக்ஷம சரீரத்துக்கு உறைவிடமாக ஓர் இடம் இந்த உடல் இந்த உடலில் இருந்து இந்த உயிர் அனுபவிப்பதற்கு இந்த உலகம் இந்த இரண்டும் படைக்கப்பட்டது அப்படிங்கிறார் எப்படி படைக்கிறதுனா ஏற்கனவே சூக்ஷம பஞ்சபூதம் இருக்குது அதை கண்ணுக்கு தெரியாத பஞ்சபூதத்தை கண்ணுக்கு தெரிகிற பஞ்சபூதமாக மாற்றணும் அப்படி மாற்றி படைக்கிறார் எப்படி மாற்றுகிறார்னா பஞ்சீகரணத்தின் மூலமாக மாற்றுகின்றார் அந்த பஞ்சீகரணத்தை பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் தத்துவபோதத்தில் நான் பார்த்துருக்கேன் அதை பற்றியெல்லாம் அதாவது சூக்ஷம சரீரம் எப்படி வந்தோம் முன்னாடி பார்த்துட்டோம் இப்போ பொருள் வேணுங்கிறதுக்காக இடமும் உலகமும் படைக்கப்படுது இப்போ ஸ்வீட் இருக்குது நாக்குங்கிற இந்திரி எதுக்கு படைக்கப்பட்டிருக்கு சுவைக்கிறதுக்கு சுவைக்கிற சக்தி நாக்கில் இருக்குது நாக்கு மட்டும்தான் சுவைக்க முடியுமா ஒரு ஸ்வீட் வேணாம்மா வேணும்ல ஸ்வீட் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் தான் நாக்கு சுவைக்க முடியும் ஸ்வீட் வேணும் அப்போ பொருள் வேணும் அது எங்கேருந்து வரும் உலகத்தில் இருந்தால் வரணும் சரி வந்தாச்சு இந்த நாக்கு சுவைக்கிறதுக்கு நாக்குங்கிற இந்திரியம் கண்ணுக்கு தெரியாத இந்திரியம்னு சொன்ன சுவைக்கும் சக்தின்னு அதுக்கு ஒரு இடம் வேணும்ல அதுக்கு ஸ்தூலமாக ஒரு நாக்கு வேணும் ஸ்தூலமாக கண்ணுக்கு தெரிகிற நாக்கு வேணும் அந்த நாக்கு இருக்கிறதுக்கு வாய் வேணும் முதல்ல இடம் வேணும்ல அது மாதிரி ஒவ்வொன்றும் காது ஒரு இசையை கேட்குறோம் அந்த இசை வெளியே இருந்தால் வரணும் அதுக்கு உலகம் வேணும் அதுக்கு காதுங்கிற இந்திரியம் இருக்குது அதுக்கு கோலகம் ஒரு உறுப்பு வேணும் அப்போ இது படைக்கப்படுது இதுக்குள்ளே போ எடை வேணும் அதுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா பொருள்களும் வேண்டும் அனுபவிக்க பொருள்களும் வேண்டும் அனுபவிக்க ஓர் இடமும் வேண்டும் பொருள்களுக்காக இந்த உலகமும் இடத்திற்காக இந்த உடலும் படைக்கப்பட்டது அது பஞ்சீகரணத்தின் மூலமாக படைக்கப்பட்டது இதுவரைக்கும் நாம் பார்த்தது பிரகிருதி தத்துவத்தில் சத்துவ அம்சத்திலேருந்து ஈஸ்வரன் வந்தார் பிரதானமாக வச்சு ரஜோவம்சத்துலேருந்து ஜீவன் வந்துவிட்டான் தமோகணப் பிரதானமாக வச்சு சூக்ஷமான பஞ்சபோதம் வந்துச்சு அதுலேயும் மூணு கோணம் இருந்துச்சு அதில் சத்துவகுணத்தில் இந்திரியமும் மனம் புத்தி வந்துருச்சு ரஜகுணத்தில் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் வந்தாச்சு தமோ குணம் மிச்சம் இருக்கு புரியுதா கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தாத்தே புரியும் அதாவது தமோகுண பிரதானமாக வச்சு சூக்ஷம பஞ்சபூதம் அந்த சூக்ஷம பஞ்சபூதத்துலேயும் மூணு குணம் இருக்குது அதில் சத்துவகுணத்தில் ஞானேந்திரியம் மனம் புத்திங்கிற அந்த கரணம் ரஜோகுணத்தில் கர்மேந்திரியம் பஞ்ச பிராணன் வந்தாச்சு கமோ குணம் இருக்குது ஒரு குணம் மிச்சம் இருக்குது அதில் என்ன பண்ணுறாருனா அதை நேரடியாக அப்படியே படைக்காமல் படைக்க முடியாது ஒரு கலவை பண்ணி இந்த உலகத்தை படைத்தாரான் அது என்ன கலவைன்னா பஞ்சீகரணங்கிற ஒரு கலவை அப்படிங்கிறார் அந்த பஞ்சீகரணம் என்னங்கிறது நம்ம அடுத்த அடுத்த சுலோகத்தில் பார்க்க போகிறோம் இங்கே அனுபவிப்பதற்கு இந்த உடலின் அவசியம் பொருள்களின் அவசியம் இடம் இல்லாமல் ஒரு பொருள் அனுபவிக்கவே முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேய் இல்லை சொல்கிறோம்ல அகால மரம் அடைஞ்சவங்க பேயாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அதாவது நாம் இந்த உடலில் இருக்கும்போது என்ன நடக்கும்னு சொல்கிறாங்கன்னா கரெக்டாக இயல்பாக நம்மளுக்கு விதி விதிக்கப்பட்டுருச்சுன்னா எப்போ உடம்பு போக போதோ அதுக்கு முன்னாடி பகவான் என்ன பண்ணுவாரா இன்னொரு இடத்த ரெடி பண்ணி வச்சுருவார் இன்னொரு வீட்டை இது ஒரு வீடு இந்த வீட்டு தான் டிராவல் பண்ணி ஆகணும் டிராவல் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும் இன்னொரு வீடை ரெடி பண்ணிடுவாராம் இன்னொரு உடம்பை கரெக்டாக முடிஞ்சவொன்னே ஒன்று இந்த ரெடி பண்ணலாம் சொர்க்க ரெடி பண்ணலாம் எதாவது நரகலோகத்திலோட ரெடி பண்ணலாம் அதுக்கு தவிர இந்த உடல் அங்கே இருக்குமா இதை வீட்டு போன உடனே அந்த உடலுக்கு போயிடுமா இந்த உயிர் இருக்கே அது போயிருமா ஏன்னால் அனுபவிக்கு ஒரு இடம் வேணும்ல இந்த அகால மரணம் மட்டும் கிடைக்காது ரெடி ஆகலை அதுக்கு முன்னாடி போய் உடம்பு பிரிஞ்சாச்சு அதுதான் என்ன பண்ணுது அழையிறது உடலை தேடி எங்கே வீக்கான உடம்பு இருக்கும் அங்கே உள்ள பூந்துடும் அனுபவிக்கிறதுக்கு சந்திரமுகி படம் பார்த்தோம்ல சந்திரமுகி படத்தில் என்ன பண்ணுது அகால மரணம் அந்த குணம் அந்த டேஸ்ட்டு உள்ள ஆளை தேடுது ஸ்ட்ராங்காக இருந்தால் வராது அந்த வீக்கான மனசில் உள்ளே போய்கிட்டு அங்கே ரெண்டு பெர்சனாலிட்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மனதும் வேலை செய்யும் அந்த மனசும் வேலை செய்யும் நீங்கள் பாருங்கள் அந்த நம்ம கிராமங்களெல்லாம் பார்க்கலாம் ரெண்டுமே கரெக்டாக வேலை செய்யாது அந்த படத்தில் காமிக்கிறான் அதில் அது டபுள் பர்சனாலிட்டி இருக்கும் அப்படி அதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்காகத்தான் அந்த உடல் தேவை இருக்குறார் இப்போ பொதுவாக பாருங்களேன் இப்போ நாம் குடியிருக்கோம் ஒரு வீட்டில் குடியிருக்கோம் இந்த வீட்டில் குடியிருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் நாம் தான் உட்காந்து அனுபவிக்கிற ஒரு இடம் வீடு வேணும் இப்போ இந்த வீடு சரியில்லைனாலோ இல்லை இந்த வீடு ஒரு பழுதடைஞ்சுனாலோ ஒன்று ச ப்ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி பார்ப்போம் இல்லைன்னா வேறு வீட்டுக்கு போயிருந்த முடிவு பண்ணா ஒன்று காளி பண்ணிட்டு போய் வேறு வீடு பார்ப்போம் வேறு வீடு பார்த்துட்டு தான் போய் காளி பண்ணுவோம் அப்படி காளி பண்ணுவோம்னோம்மா இடம் இல்லாமல் இருக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் ரெடியாக ஒரு வீடை பார்த்துட்டு இந்த வீடை காளி பண்ணிட்டு போய் அங்கே போயிருப்போன்னு வாடகை வீடோ இல்லை சொந்த வீடோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு போயிடுவோம் இப்போ திடீரெனு வெள்ளை வருது புயல் வருது காலி ஆகிப்போச்சு என்ன செய்வான் தெருவில் தான் இளையணும் எவ்வளோ பெரிய பார்த்துருக்கோம்ல பெரிய பெரிய கோடீஸ்வரன் பங்களாவில் இருந்தவங்க கூட நடுத்தருவில் நிற்கிறாங்க திடீர்னு வந்து என்ன பண்ண முடியும் இந்த அகால மரணம் அது மாதிரி தான் அப்போ என்ன கவர்மெண்ட் கூப்பிட்டு அங்கே உட்கார வைக்கோம் இல்லாட்டி அடுத்த வீடை தேடுவோம் எங்கேயாவது ஒரு வீடு இருக்கா அங்கே போய் கொஞ்சம் கேட்போம் அதான் நல்லவனாக இருந்தால் கொஞ்சம் இடம் கொடுப்பான் கெட்டவன் இருந்தால் பரத்தி விட்டுருவான் அப்படித்தான் இந்த இது வந்தால் ஒரு இடம் இல்லாமல் அனுபவிக்க முடியாது இந்த வந்து புயல் வெள்ள மாதிரி வந்துட்டு அப்படி போய்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இப்படி இந்த ஸ்தூல சரீரம் இந்த சூக்ஷம சரீரத்திற்கு ஒரு வீடாக இருக்கிறது கோகங்களை அனுபவிப்பதற்கு இப்போ ஒரு சினிமா பார்க்கணும் டிவி பார்க்கணும் சினிமா டிவிங்கிற விஷயமாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஒரு இடம் வேணும்ல ஒன்று ரூமில் பார்க்கலாம் காலில் உட்காந்து பார்க்கலாம் சினிமா வீட்லையும் பார்க்கலாம் இப்போ அந்த காலத்தில் பார்க்க தேட்டர்லேயும் பார்க்கலாம் ஏசி தேட்டர்லையும் பார்க்கலாம் ஓப்பன் தேட்டர்லையும் பார்க்கலாம் அது அவங்கவுங்க வசதியை பொறுத்து அது மாதிரி இந்த உடம்புங்கிறது அதுக்கு அவங்கவுங்க புண்ணியத்தை பொறுத்து அமையும் நல்ல உடம்பு அமையும் கெட்ட உடம்பு அமையும் மாட்டு உடம்பு அமையும் சிங்க உடம்பு அமையும் ஏதோ ஒரு இடம் வேணாம் அப்படி ஒரு உடம்பு அமைஞ்சிருது அந்த உடம்பு தேவை இருக்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த உடம்பு நம்ம வீடுங்கிறதுக்கு ஒரு இது எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அந்த ஜீவராசி வந்து அந்த உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்னா அழுதாக சொந்த வீடு மாதிரி அதை விட்டு போகும் விரும்பாது விஷ்ணுவதாரத்தையே சொல்கிறாங்களே வராக அவதாரம் எடுத்து பன்றி ரூபத்தில் அந்த அந்த அவதாரத்தினுடைய வேலை முடிஞ்சு போச்சு அதில் இருந்து வெளியே வரமாட்டாராம் அவருக்கு அதிலே இருக்கணும்னு ஆசையாக இருக்கான் ஏன்னா அதுக்கும் சொந்த அப்பா அவருக்கு அவடாகிப்பிச்சு ஒரு மன்னிந்த பிறகு நீ வந்து விஷ்ணு பகவான் சொல்லி அந்த உடம்புலேருந்து அவர் மீட்டுறாரு நீங்கள் பாருங்க டவுனில் கூட இந்த சொந்த நம்ம வீட்டில் அந்த வீதுலேருந்தே இருக்க பார்ப்போம் புழு கூட என்ன பண்ணோம்னா அதுக்கு அடுத்த ஜென்மம் அந்த தேவலாவது ஜென்மம் ஒரு மனித பிடி கிடைக்கலாம் ஆனால் அது கொல்ல கடவுளே வந்து கொள்ளை போனாலும் அது அந்த உடம்பு விட்டு போக மனசு வராது அதுக்கு ஏன்னா அந்த சரீரத்தில் ஒரு அறிமானம் வந்துடும் இப்படி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா டவுனில் ஒரு பெரிய பங்களா இருக்கும் அந்த பங்களாவில் வந்து எல்லாம் டோட்டல் ஏசியாக இருக்கும் எல்லாருமே டிவி இருக்கும் டிவி போடலாம் அதே மாதிரி கிச்சனில் போனால் என்ன வேணாலும் சங்க வேலை பார்க்குறவங்க இருக்கா அவங்களே சாப்பிடலாம் போய் ஒரு ஜூஸ் வேணால் கேட்டு சாப்பிடலாம் எது வேணாலும் சரி தான் கிச்சன்லாம் பொறுப்பில் இருக்கும் எல்லா வேலையும் செய்வாங்க எல்லாம் இருப்பாங்க ஜாலியாக அங்கே எல்லாம் வசதி இருக்கும் ஏசி இருக்கும் அங்கேயே இருக்க சொன்னால் இருப்பாங்களா பாருங்கள் வீடு சேரியில் இருக்கும் சொந்த வீடு சேரியில் குடிசையாக இருக்கும் அங்கே சாப்பிட்றது கூட ஒன்றும் இருக்காது எப்படா ஆறு மணியாக வீட்டுக்கு போங்கிற புத்தி தான் இருக்கும் ஏ பங்களா தானே ஏன்னா ஆ தான் வீடு அது அந்த வீட்டில் ஒரு அபிமானம் வந்துடாது ஏன் அங்கே தான் ஃப்ரீயாக அனுபவிக்க முடியும் அங்கே தான் சுதந்திரம் அனுபவிக்க முடியும் அதனால் இந்த உடம்புங்கிறது நம்ம வீடு இங்கேருந்து நம்ம சுதந்திரம் வேறு வீட்டில் அனுபவிக்க முடியாது அதனால் இந்த உடம்பை படைத்தார் அதற்காக பொருளையும் படைத்தார் அப்படிங்கிறார் ராமகிருஷ்ணர் உபதேசம் ஒன்று சொல்வார் டவுனுக்கு சேரியில் சுற்றி இங்கேருந்து கிராமத்திலேருந்து டவுனுக்கு சுற்றி பார்க்க போகிறேன் முதல்ல என்ன பண்ணுவானான் தெரியுங்களா ஒரு மூணு நாள் அங்கே போகிறான் டூர் போய் அங்கே சுற்றி பார்க்கலாம் முதல்ல போனாலும் என்ன பண்ணுவான் தங்குறதுக்கு ஒரு இடத்த பார்த்துருவான் இங்கே பெட்டி ஃபைல்லாம் வச்சுட்டு தான் சுற்றி முதல்ல இருக்கிறதுக்கு இடத்த தேடிட்டு தான் பண்ணுவான் அது மாதிரி ராமகிருஷ்ணன் இந்த உதாரணத்துக்கு எதுக்கு சொல்கிறாருன்னா நீ வந்து உலகத்துக்கு வந்துட்ட நோக்கம் லட்சியம் கடவுளை அடைகிறது தஞ்ஞானத்தை அடைகிறது அந்த கடவுளுங்கிற வீட்டில் முதல்ல மனசை வச்சுட்டு பிறகு இந்த உலகத்தில் செயல்படுகிறதுக்கா சொல்லுவார் அங்கே இங்கே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு இடம்ங்கிறது அனுபவிக்கிறதுக்கு முதல்ல வேணும் இருக்கிறதுக்கு இடம் வேணும் இந்த உடல் பொருள்களுக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டது பிறகு எப்படி இந்த பஞ்சீகரணம் அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார் அதில் அங்கே பார்க்கலாம் இப்போ ஸ்லோகத்துக்கு அடுத்தத பார்த்தா இதில் இவ்வளவுதான் சொல்லியிருக்கார் தத் போகாய புனர்போக்கிய புனக போக்கிய தத்துனா அந்த அந்தன்னா என்ன ஜீவர்கள் உடைய இருபத்தி ஆறாவது சொல்லு பார்த்தீங்கன்னா ஜீவர்களுடைய அந்த ஜீவர்களுடைய ஏற்கனவே பார்க்கப்பட்டாச்சு சூட்சம சரீரமுடைய ஜீவன் பார்த்தாச்சு தைஜஸ்னா வந்துட்டாவன் ஜீவர்களுடைய போகாய போகத்திற்காக சுபதுக்கங்களை அனுபவிப்பதற்காக புனக புனர்போக்கியன் இருக்கு அந்த புனக போக்கிய புனகன மீண்டும் ஏன் மீண்டுங்கிற வார்த்தையை சொல்கிறேன்னா ஏற்கனவே ஒரு படைச்சாச்சு இப்போ மீண்டும் ஒரு படைப்பு வருது மீண்டும் போக்கிய போக்கியன்னு அனுபவிக்கக்கூடிய பொருள்களையும் போக்கியத போக்கிய ஆயதன ஜன்மனேன்னு அதை பிரிக்கணும் அந்த வார்த்தையை போக்கியன்னா அனுபவிக்கக்கூடிய பொருள்களையும் போக போக்கியன்னு அனுபவிக்கக்கூடிய பொருள்களையும் போக ஆயதன ஜென்மனை போகன்னா இந்த இன்பதுன்பத்தை அனுபவிப்பதற்கு ஆயதனம்னா இருப்பிடமான ஸ்தூல சரீரத்தையும் ஜென்மனை உற்பத்தி செய்வதற்காக முதல்வர் என்னன்னா தத்துன அந்த ஜீவர்களுடைய போகாய போகத்திற்காக புனக மீண்டும் போக்கிய அனுபவிக்கக்கூடிய பொருள்களையும் போக இன்பதுன்பத்தை அனுபவிப்பதற்கு ஆயதனம் இருப்பிடமான ஸ்தூல சரீரத்தையும் ஜன்மனை உற்பத்தி செய்வதற்காக அந்த ஜீவன் இன்பதுன்பத்தை அனுபவிப்பதற்காக மீண்டும் அனுபவிக்கக்கூடிய பொருள்களையும் அதற்கு இருப்பிடமாக இந்த ஸ்தூல சரீரத்தையும் உற்பத்தி செய்வதற்காக ரெண்டாவது வரி பஞ்சீ கரோதி பகவான் பகவான் பகவானா ஈஸ்வரன் அந்த கடவுள் அடுத்த வார்த்தை பிரத்யேகம் வியதாதிகம் அப்படின்ட்டுருக்கு வியத் ஆதிக்கம் வியத்னா ஆகாசம்னு அர்த்தம் ஆதிக்கம்னா முதலிய ஆகாச முதலிய அந்த பகவானுக்கு அடுத்த வார்த்தை பிரத்யேகம் இருக்குது பிரத்யேகம்னா ஒவ்வொன்றையும் ஆகாச முதலிய ஒவ்வொன்றையும் இந்த பகவான் பஞ்சீகரோதி பஞ்சீகரணம் செய்கின்றார் அவர் இந்த மீண்டும் இந்த ஜீவன் போகத்தை அனுபவிப்பதற்காக இந்த உலகத்தையும் இந்த உடலையும் படைத்தார் எப்படி படை அதுக்காக என்ன பண்ணலாம் பஞ்சீகரணம் செய்தார் எதை ஆகாசம் முதலிய பஞ்சபூதங்களை ஆகாசம்னு ஒரு வார்த்தை ஆகாசம் முதலியன்னு என்ன மிச்ச நாளை சேர்த்துக்கணும் அதை பஞ்சீகரணம் செய்கிறாருங்கிறார் திருக்குறள் ஒரு குரல் இருக்குது புக்கில் அமைந்தென்று கொல்லோ உடம்பினில் துச்சில் இருந்த உயிருக்கு இந்த உடம்பில் சிறிது காலம் ஒதுங்கி இருக்கிற உயிருக்கு நிரந்தரமாக இன்னும் வீடு கிடைக்கலையா அந்த வீடாக டைம் சொல்லலாம் இந்த வீட்டுக்கு டைம் சொல்ல முடியாது திருவள்ளுவர் எழுதியிருக்கார் அப்படி கொஞ்ச காலம் தங்கியிருக்கிற உடம்புக்கு பெர்மனண்ட்டாக ஒரு வீடு இருக்குன்னு பார்த்தா கிடைக்கல கிடைக்கிது பெர்மனெண்ட் ஒரு வீடு மோக்ஷந்தான் ஏன் அடைஞ்சாச்சுன்னா பெர்மனெண்ட் வீடு வீடு பேருன்னு சொல்கிறோம்ல அது அதனால் இந்த பஞ்சீகரணம் செய்ய செய்கிறார் சொல்ல அடுத்த ஸ்லோகத்தில் எப்படி பஞ்சீகரணம் செய்கிறார் இருபத்தி ஏழு படிக்கலாம் சதுர்த்தா பிரதமம் புனகேதரத் செய்கை யோஜனாச்சே ய विदा, பிரனஸ்வேதரீசம்ோஜன ஞானேந்திரியங்களால் உணர முடியாத சூக்ஷமமான பஞ்சபூதம் ஞானேந்திரியங்களால் உணரக்கூடிய ஸ்தூல பஞ்சபூதமாக படைக்கப்படுகிறது மாறுகின்றது அது என்னென்னா பஞ்சீகரணம் என்ற ஒரு கலப்படம் அந்த கலப்படம் ஆனவுடனே என்ன ஆகுதுன்னா கண்ணுக்கு தெரியாத பஞ்சபூதம் கண்ணுக்கு தெரியதாக மாறியது இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் புதிய இப்போ காற்று வந்து நம்ம அனுபவிக்கிற காற்று இது ஸ்தூல பஞ்சபூதம் இந்த ஸ்தூல பஞ்சபோது உணர்கிறேன் நம்ம மூக்கை சுவாசிக்கிறோம் உணர்ற எல்லாம் பண்ணுறோம் இந்த ஃபேன் ஓடிச்சுனா தெரியுது நம்மளுக்கு ஆனால் இது கண்ணுக்கு தெரியுதானா கண்ணுக்கு தெரியலை இந்த உதாரணத்துக்காக சொல்கிறேன் இந்த காற்றுல என்ன இருக்குது ஆக்சிசனுக்கு ஹைட்ரஜன் நிறையா இருக்குது இந்த ஆக்சிசனி ஹைட்ரஜனி ஒரு வீதம் அப்படி சேர்த்தா என்ன ஆகுது தனியாக மாறிடுது மேகமாக அது கண்ணுக்கு தெரியுதா இல்லையா அப்போது ஒரு கலவை ஒரு காம்பினேஷன் ஒரு வீதாச்சாரம் அப்படி சேரும் கண்ணுக்கு தெரியாதே போதான் கண்ணுக்கு தெரியுதா மாறுது நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் நம்ம அவர் என்ன சொல்கிறாரு இந்த ஏற்கனவே படைக்கப்பட்டது கண்ணுக்கு தெரியாத அஞ்சு பூதம் இருக்குது அது என்ன கண்ணுக்கு தெரிகிற பஞ்சபூதம் ஒரு கலவையில் மாற்று பொதுவாக அது கலந்தா தான் நம்மளுக்கு டேஸ்ட்டே கிடைக்கும் டீ இருக்குது டீ சாப்பிடும்னா வெறும் டீ தூளை சாப்பிட முடியுமா அதில் பால் வேணும் பாலில் எவ்வளோ தண்ணி கலக்கணும் ஒரு அளவு இருக்குது ரொம்ப தண்ணி கிளம்பா டேஸ்ட் இருக்காது ஒரு நாட்டு சர்க்கரை போடுறதா சீனி போடுறதான்னு பார்ப்போம் போடுவோம்மா இல்லைங்களா இஞ்சி போட்டால் அந்த கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏலக்காய் பவுட்ரு போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாம் கலக்கும் போது என்ன ஆகுது ஒரு சூப்பர் டீ ஆயிடுது அப்போ தானே அனுபவிக்க முடியுது சும்மா அனுபவிக்க முடியுமா அனுபவிக்க முடியாது இங்கே சாப்பிட்றோம் ஒரே சாதம் போட்டால் எப்படி இருக்குது ரைஸ் சாதம் கொஞ்சம் சாம்பார் சாதம் கொஞ்சம் ஒரு வெஜிடபிள் ரைஸ் கொஞ்சம் எல்லாம் கலந்துட்டோம்னா சாப்பாடு சூப்பர்னு சொல்லிடுறோம் பண்ணுறோமா இல்லைங்களா அது மாதிரி இந்த அனுபவிப்பதற்காக இந்த ஸ்தூல பஞ்சபூதம் ஒரு கலவையினால் படைக்கப்படும் எப்படி படைக்கிறான்னு சொன்னால் ரஞ்சீகரணம்ங்கிறார் அதாவது சூக்ஷமமான ஆகாசம் இருக்குது தமோகோணத்துல வந்துருக்கு அது என்ன பண்ணதான் பாதி பூதத்தை பாதியாக வச்சுக்கிறது தான் ரெண்டாக பிரியுது ரெண்டாவது பாகத்தை அப்படியே வச்சுக்கிட்டு முதல் பாகம் இருக்குது பார்த்தீங்களா அது இன்னும் நாலாக பிரியுது கணக்கு தெரியணும் கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ்யாவும் வச்சுக்கோங்க முதல்ல ஒரு ஒரு பொருள் இருக்குது ஒரு பூதம் அது ரெண்டு பாதியாக பிரியுது ரெண்டாவது பாதி அப்படியே இருந்துக்கிறது முதல் பாதி இருக்குது அது நாலாக பெரியுது நாலாக பிரிஞ்சவொன்னே இந்த பூத தூரம் மிச்சம் பூதை இருக்குல்ல அதில் இதெல்லாம் ஒன்று ஒன்று போய் சேர்ந்துருது இப்போ ஆகாசம் இருக்குது பாதி ஆகாசம் கையில் வச்சுக்கிறது மிச்சப்பாதி நாலாக பிரிஞ்சு காற்றுல உட்காள் வாசி அரைக்கால் அக்னியில் அரைக்கால் இதில் நீரில் ஒரு அரைக்கால் மண்ணில் ஒரு அரைக்கால் நாலு பிரிஞ்சிருது அதே மாதிரி என்ன பண்ணுது காற்று என்ன பண்ணுது அது தான் பாதியை வச்சுக்கிறது மிச்ச பாதியை மிச்ச நாளில் இதே மாதிரி போய் சேர்த்துருது அப்போ பாதி தான் பங்கு இருக்கும் மிச்சம் நாலு பாதி எப்படி இருக்கும் ஆகாசம் எடுத்துக்கிட்டால் பாதி ஆகாசம் சூக்ஷம் ஆகாசம் மிச்ச பாதியில் காற்று இருக்கு நீர் இருக்குது அக்னி இருக்குது மண் இருக்குது இதெல்லாம் சேர்ந்தால் கண்ணுக்கு தெரிகிற இப்போ ஸ்பேஸ் நான் பார்க்குறேன் பாருங்கள் இந்த ஆகாசம் வருது அதே மாதிரியே காற்றில் பாதி காற்று வச்சுக்கிறோம் மிச்சம் பாதி என்னது அதில் ஆகாசம் கொஞ்சம் நீர் கொஞ்சம் அக்னி கொஞ்சம் மண் கொஞ்சம் வந்தவொன்னா கண்ணுக்கு தெரிகிற நம்ம அனுபவிக்கிற காற்றாகும் அக்னி அதே மாதிரி சூக்ஷமான அக்னி பாதி இருந்துக்கிட்டு மிச்சம் பாதி அக்னி என்ன பண்ணுறது கலந்துறதுனால அதில் என்ன வந்துட்டு ஆகாசம் கால் அரைக்கால் வருது காற்று அரைக்கால் வருது நீர் அரைக்கால் வருது மண் அரைக்கு இப்படி அஞ்சு பூதமுமே பாதியை வச்சுக்கிட்டு மிச்சம் பாதி நாளாக பிரித்து கலந்த உடனே கண்ணுக்கு தெரிகிற ஸ்தூல பஞ்சபூதம் படைக்கப்படுகிறது இப்போ ஒரு ஆஃபீஸில் அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் சாப்பாடு கொண்டு வர்றாரு ஒருத்தர் எட்டு இட்லி கொண்டு வர்றார் இன்னொருத்தர் எட்டு தோசை கொண்டு வர்றார் இன்னொருத்தர் எட்டு பூரி கொண்டு வர்றார் இன்னொருத்தர் எட்டு வடை கொண்டு வரார்னு வச்சுக்கிறார் இன்னொருத்தர் எட்டு சப்பாத்தி என்ன பண்ணுறாங்க அஞ்சு பேரேன் அதில் எட்டு இட்லியில் நாலு இட்லி அவர் வச்சுக்கிறாரு மிச்சம் நாலு இட்லி என்ன பண்ணுறாரு மிச்சம் நாலு பத்து கொடுத்துறாரு ஒவ்வொன்றா புரியுதா தோசை கொண்டு வர்றவர் என்ன பண்ணுறாரு நாலு தோசையை வச்சுக்கிறாரு மிச்சம் நாலு தோசைய ஆளுக்கு ஒவ்வொன்றா கொடுத்துட்றாரு பூரி கொண்டு வர்றவர் அதே மாதிரி நாலு பூரியை வச்சுக்கிட்டு நாலு பூரியை ஒவ்வொன்றா கொடுத்துட்றாரு பொங்கல் வச்சுக்கிறான் ஒருத்தர் பொங்கல் கொண்டு வர்றாரு எட்டு கரண்டி பொங்கல் நாலு கரண்டியை வச்சுக்கிறாரு மிச்சம் நாலு கரண்டி ஒவ்வொன்றா வச்சுருக்கிறாரு வடை கொண்டு வந்தவர் என்ன பண்ணிடுறாரு நாலு வடையை வச்சுக்கிறார் நாலு வடையை ஒவ்வொன்றா கொடுத்து இப்போ என்ன ஆச்சு ஒருத்தருக்கு என்ன சாப்பாடு கிடைக்கிது பாருங்க இப்போ இட்லி தோசை பூரி பொங்கல் வடை இப்போ எப்படி இருக்குது சாப்பாடு இப்படி சாப்பிட பழக்கம் இருக்கா இல்லையா இப்படி ஒரு கலவை வந்த உடனே அது என்ன பண்ணுது ஸ்தூல போ சூட்சம் ஸ்தூல போதமாக மாறுது ஒரு குயூஸ் ப்ரோக்ராம் பார்த்தேன் அதில் மூணு டீம் பார்த்து ஞாபகம் இருக்குது அஞ்சு டீமாக வச்சுக்கிறான் இப்போ வந்து ஒரு மேத்ஸ் டீம் அதில் வந்து ஒரு எட்டு பேர் இருக்காங்க இதில் ஒரு ஃபி மேத் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜின்னு வச்சுக்கிறோமே அஞ்சு சப்ஜெக்டில் குயூஸ் ப்ரோக்ராம் இருக்குது நாலு பேர் மேக்ஸ் இந்த மேத்ஸ் குரூப்பில் வந்து நாலு பேர் மேக்ஸ் இருப்பாங்க பிசிக்ஸ் ஒருத்தர் இருப்பார் கெமிஸ்ட்ரி ஒருத்தர் இருப்பார் பாட்டனி ஒருத்தர் இருப்பார் ஜியாலஜி ஒருத்தர் இருப்பார் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டீம் இருக்குது அப்போ ஒவ்வொரு எட்டு பேர் இந்த கேள்வி கேட்பான் கேள்வி கேட்கும்போது மேத்ஸை பற்றி கேள்வி கேட்டால் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய சாய்ஸு இந்த மேத்ஸ் நாலு பேர் இருக்கு அவங்ககிட்ட இவன் சொல்ல முடியுன்னா மிச்சம் நாலு மேத்ஸ் அடுத்த இருக்கான்ல மிச்சம் நாலு டீமில் அவங்க சொல்லலாம் ஒவ்வொன்றா கேட்டே வருவாங்க ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் பார்த்தேன் இப்படி ஒரு கலவை இப்போ ஃபிசிக்ஸை பற்றி கேள்வி கேட்டால் யார் மொத்தம் சொல்லணும்னா அந்த ஃபிசிக்ஸ் பாதி இருக்காங்க அவங்க அவங்க பதில் சொல்லணும் அவங்க சொல்ல முடியாது மிச்சம் ஃபிசிக்ஸ் நாலு பேரில் இருக்காங்க அவங்க சொல்லணும் இப்படி ஒரு பீஸ் புராகிராம் நடந்துச்சு இது மாதிரி ஒரு கலவை ஏற்பட்டு இந்த பஞ்சீகரணம் நடக்குது இந்த கேள்வி முடிஞ்சோடனே ஒருத்தர் வந்து சந்தேகம் கேட்டாராம் இதெல்லாம் பிரிச்சு சாப்பாடு உதாரணம் சொன்னால் பார்த்தீங்களா இதெல்லாம் பிரித்தது ரேட்டு இந்த சட்னி சாம்பார்லாம் எப்படி பிரிக்கிறது அவர் கோவம் வந்துருச்சு சாமிக்கு எல்லாத்தையும் கலைக்கு உன் தலையில கொட்டுனாரான் உதாரணம் சொன்னா அதை மட்டும் பார்க்கணும் ஆமா அது மாதாரணத்துக்கு அதுக்கு தான் பார்க்கணும் அதனால இப்படி ஒரு பஞ்சீகரணம் நடந்து கண்ணுக்கு தெரிகிற இந்த பூதம் படைக்கப்படுகிறது அதுக்கு பிறகு என்ன ஆகுது இந்த ஸ்தூல பூதங்கள் வந்த பிறகுதான் இதுலருந்து இந்த அண்ட சராசரம் உலகங்கள் வருகிறது இந்த உடல்கள் வருகிறது எத்தனை விதமான உடல்கள் வருகிறது எத்தனை விதமான உலகங்கள் வருங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாரு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துரலாம் ச ஏகை கம் சை கைகம்ன்றிருக்கு அதை பிரிச்சோம்னா ச ஏகை கம் ஏகைகம்னா ஒவ்வொன்றையும் நர்த்தம் ஒவ்வொன்றையும்னா ஏன் ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்காருனா ஒவ்வொரு சூக்ஷம பஞ்சபூதத்தையும் பஞ்சபூதம் ஏற்கனவே பார்த்தாச்சு ஒவ்வொன்றையும்னா ஒவ்வொரு சூக்ஷம பூதத்தையும் முதல் வார்த்தை விதா அப்படின்னா விதா இத்து விதா விதா இரண்டு சமபாகங்களாக இரண்டு சமபாகங்களாக விதாயை பிரித்து அதில் சதுர்த்தா பிரதமம் புனக பிரதமம்னா முதல் பகுதியை முதல் பகுதியை புனக மீண்டும் சதுர்த்தா நான்காக பிரித்து சதுர்த்தா விதாயன்னு வச்சுக்கலாம் நான்காக பிரித்து அதாவது ஒவ்வொரு சூக்ஷம பூதத்தையும் இரண்டு சமபாகங்களாக பிரித்து அதில் முதல் பகுதியை மீண்டும் நான்காக பிரித்து உனகன்னா மீண்டும் பிரதமம்னா முதல் பகுதியை சதுர்த்தானா நான்காக மீண்டும் நான்காக முதல் பகுதியை பிரித்து ரெண்டாவது வரி ஸ்வஸ்வ அதை பிரிக்கணும் ஸ்வஸ்வ இதர விதியை அம்சைகை அந்த முதல் வார்த்தையை பிரித்தீங்கன்னா ஸ்வஸ்வ இதர விதியை அம்சைகை ஸ்வஸ்வன்னா அந்த நான்காக பிரித்த பகுதிகளில் தனக்கு ஸ்வஸ்வன்னா தனக்கு இதர வேறான விதியை அம்சை இரண்டாவது பகுதியுடன் அதாவது தனக்கு வேறான இரண்டாவது பகுதி இருக்கு இன்னொரு பகுதி இருக்கு அந்த பகுதியுடன் யோஜனாத் சேரும் பொழுது பஞ்ச பஞ்சதே பஞ்சீகரணம் ஆகின்ற ஆகின்றது அதாவது ஸ்தூத ஸ்தூல பூதங்களாக மாறுகின்றது பஞ்ச பஞ்சத்தேன்னா பஞ்சீகரணமாக ஆகின்றது அல்லது ஸ்தூல பூதங்களாக மாறுகின்றது ஒவ்வொரு சூக்ஷம பூதத்தையும் இரண்டு சமபாகங்களாக பிரித்து அதில் முதல் பகுதியை மீண்டும் நான்காக பிரித்து அந்த நான்காக பிரித்த பகுதிகள் தனக்கு வேறான இரண்டாவது பகுதியுடன் சேரும்போது ஸ்தூல பூதங்களாக மாறுகின்றன பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு இந்த ஸ்தூல பூதம் எப்படி இந்த உலகமாக மாறுகிறதுன்னு சொல்கிறாரு இருபத்தி ஸ்லோகம் படிக்கலாம் ூழ்வா் தைரண்ட புவனோக்க யோத்பவகம்யர்பூலேஸ்மின் தேகேவைஸ்வான இந்த ஸ்தூல பூதங்களிலிருந்து என்னென்ன வந்துச்சின்னு சொல்றார் முதல்ல அண்டம் வந்துச்சான் இந்த பிரம்மாண்டம் சொல்றமே பிரபஞ்சம் இது வந்துச்சான் அண்டத்திலிருந்து உலகங்கள் தோன்றின பிறகு உலகங்களிலிருந்து அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் தோன்றின பிறகு அனுபவிக்கக்கு அனுபவிப்பதற்கு இருப்பிடமான இந்த ஸ்தூல உடல்கள் தோன்றின இந்த மொத்த உடலுக்கு சேர்த்து ஈஸ்வரனை உடலாக கிரண்ய கற்பன் எல்லா சூக்ஷம சரீரமும் சேர்ந்தது கிரண்ய கற்பனை பார்த்தேன் ஈஸ்வரன் வந்து கிரண்ய கற்பனாக மாறினார்னு அவர் என்ன பண்ணுறார் எல்லா உடலும் சேர்ந்த உடனே அவருக்கு எல்லா உடலும் வந்துடுதான் அதுக்கு பேரு விராட்டுன்னு பேரு கிரண்யகற்பன் விராட்டாக மாறுகிறார்னு சொல்றாரு இங்க பஞ்ச ஸ்தூல பூதங்களில் இருந்து அண்டங்கள் தோன்றின அண்டங்கள்லாம் என்ன எத்தனையோ கிரகங்கள் இருக்கு நட்சத்திரங்கள் இருக்கு எவ்வளவோ இருக்கு கேலக்சின்னு சொல்றான் எவ்வளவோ கேலக்சி எல்லாம் படைக்கப்பட்டதான் இப்பெல்லாம் பார்க்கற சூரியன் ஒரு நட்சத்திரம் சுத்தி கிரகங்கள் இதெல்லாம் கேட்டு மண்டலம்னு சொல்லுவோம் இப்படி எத்தனையோ மண்டலங்கள் சேர்ந்து இந்த கேலாக்சின்னு சொல்கிறாங்க எத்தனையோ கேலாக்சியெல்லாம் இருக்குது இப்படி எத்தனையோ உலகங்கள் படைக்கப்படுகிறது அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க கீழ் உலகம் மேல் உலகம்னு சொல்கிறாங்க கீழ் உலகம் ஏழு மேல் உலகம் ஏழுன்னு சொல்லி கீழ் உலகம்னா அந்த பூமிக்கு கீழே இருக்குது பூமிக்கு மேலே இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை விண்வெளியில் போயாச்சுன்னா கீழ் மேலுங்கிறது இல்லை இன்பம் தகரக்கூடிய உலகங்கள் ஏழு துன்பம் தர துன்பம் அதிகமாக தரக்கூடிய உலகங்கள் ஏழு இன்பம் அதிகமாக தரக்கூடிய உலகங்கள் ஏழு சொர்க்கலோகம் கந்தர்வலோகம் பித்ருலோகம்லாம் மேல் உலகங்கள்னு சொல்லுவாங்க பிறகு நரகலோகம் இப்படி பெதோ பாதாள உலோகம் அப்படிலாம் இருக்குது அதெல்லாம் கீழ் உலகங்கள்லாம் அங்கே துயரம் அதிகமாக இருக்குமா அங்கே ரெண்டு சமமாக இருக்கிறது பூலோகம் இன்பமும் துன்பமாக சமமாக இருக்கிறது பூலோகம்தான் மற்ற எல்லாத்துலேயும் ஒன்று கூட இருக்கும் இன்பம் இல்லாட்டி துன்பம் கூட இருக்கும் இது ரெண்டு சமமாக இருக்கிறது பூலோகம் இந்த உலகங்கள் எல்லாம் படைக்கப்பட்டது இந்த பூமி மத்தியில் இருக்கிறதுனால தான் இங்கே இன்பம் பாதி துன்பம் பாதி கிட்டத்தட்ட இன்ப துன்பம் இருக்கும் அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி இந்த இன்ப துன்பம் சமமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறார் இந்த மனித பிறவியே பாப புண்ணியத்தை கழிக்கிறதுக்கு வர்றோம் பாப புண்ணிய வந்து பாப்பும் பாதி பாவம் பாதி புண்ணியம் இருந்தால் தான் இந்த மனித பிரவி இந்த மனிதப் பிறவிலையே கிட்டத்தட்ட கொஞ்சம் இப்போ அறுபது பெர்சன்ட் பாவம் புண்ணியம் இல்லை நாற்பது பெர்சன்ட் பாவம் ஐம்பது ஐம்பது இப்படித்தான் இருக்கும் ரொம்ப புண்ணியமாக தான் சொர்க்கத்துக்கு போயிடுவான் ரொம்ப பாவமாக இருந்தால் நரகத்துக்கு போயிடுவான் இல்லாட்டி வேற பிறவிகள் கிடைக்குங்கிறாங்க இப்படி நடுத்தரமாக இருக்குது இந்த பூமி இந்த பூமி சரி சொர்க்கலோகம் வேற நரகலோகம் எத்தனை லோகங்கள் இருக்கோ அத்தனை லோகங்களும் படைக்கப்பட்டன அப்படிங்கிறார் இந்த கேலக்ஸி இந்த சொர்க்கலோகம் நரகலோக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கேலக்ஸிக்கு அப்பால் இருக்குங்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்தை சுற்றி கிரகங்கள் இருக்கு ஒரு சூரியனை சுற்றி இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்தை சுற்றி எத்தனையோ கிரகங்கள் இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு கேலக்சி இப்படி பல கேலக்ஸி இருக்குது இதெல்லாம் கூட சொற்கள் இல்லை அது தனியாக ஒரு அதுக்கு அங்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுது இது அண்டங்கள் உலகங்கள் படைக்கப்பட்டன அதற்கு எடுத்து என்ன படைக்கிறாரு ஸ்தூல உடல் படைக்கப்படுகிறது அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் படைக்கப்படுகிறது இப்போ இந்த அண்டங்கள் உலகங்கள் படைக்கப்பட்டு விட்டன இந்த பூலோகம் என்பது உலகம் இது இடைப்பட்ட லோகம் மேல் உலகங்கள் கீழே உலகங்கள் எல்லாம் படைக்கப்பட்டு விட்டன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் இதில் இந்த தத்துவத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயமாக இருந்தாலும் கூட பூமியில் மனித பிறவின்னு எடுத்தாச்சுனாலே இன்பம் பாதி துன்பம் பாதி அது யாராக இருந்தாலும் சரி அந்த இன்பத்தை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் துன்பத்தை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் ஞானம் அடைஞ்ச சமமாக இருக்கும் அது ஒரு துக்கமாக தெரியாதே ஒழிய இந்த மனித பிறவின்னு வந்துட்டாலே அதே இருக்கும் அதை அந்த ஒரு சினிமா பாடல் கூட இருக்கு இந்த ஓ மனமே மனமேங்கிற பாடல் இன்பம் பாதி துன்பம் பாதி அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இரண்டும் வாழ்வின் அங்கம் அப்படின்னு வர அதாவது தோல்வியும் துன்பமும் இருந்தால் இன்பத்தை அனுபவிக்க முடியும் நான் இல்லாட்டி அனுபவிக்க முடியாது தோல்வி இருந்தால் தான் வெற்றியினுடைய தெரியும் அது மாதிரி இந்த பூலோகம்னாலே அப்படித்தான் இருக்கும் மற்ற உலகங்களில் சொர்க்க லோகத்தில் இன்பம் மட்டுமே இருக்கும் மற்ற கீழ் உலகங்களில் துன்பம் மட்டுமே இருக்கும் புண்ணியமும் பாவமும் கொஞ்சம் கிட்டத்தட்ட சமமாக வந்தால் இந்த பிறவி எடுப்ப நாம இந்த உலகங்கள் படைக்கப்பட்டது பிறகு அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் படைக்கப்படணும் அதுவும் படைக்கப்பட்டதான் ஏன்னால் இந்த சுகத்தையும் துக்கத்தையும் தரக்கூடிய பொருள்கள்னு சில இருக்குது சில பொருள் ஒன்றுமே தராது ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம் ஓகே மாதிரி ஒரு செடி இருக்குது கல் இருக்குது எதுக்குமே பயன்படாது நம்மளுக்கு அனுபவிக்கிறதுக்கு தேவையில்லை அந்த பொருளும் நிறையா இருக்குது ஆனால் அனுபவிக்கிறதுக்குன்னு சொல்லி சில பொருட்கள் படைக்கப்படுகிறது பண்ணுறோமா இல்லையா சிலந்தான் அனுபவிக்க முடியுது பிறகு இந்த அனுபவிப்பதற்காக ஓர் இடம் இந்த உடல் இந்த ஸ்தூல சரீரம் படைக்கப்படுகிறதுன்றார் அதாவது கண்ணுக்கு விஷயம் டிவி அந்த டிவி பார்க்குற இடம் ஹால் எதுன்னு சொல்ல கண்ணும் ஒரு இடம் தான் அந்த கண் டிவியில் அந்த இது அனுபவிக்கிறதுக்கு உடைய இடம் வந்து கண் ஓசை ஓசை அனுபவிக்கிறது காது ஸ்பர்சத்தை அனுபவிக்கிறது தோல் இப்படி ஒட்டு மொத்தத்தை அனுபவிக்கிறதுக்கு அந்த உடம்பு கம்ப்ளீட்டாக இந்த ஸ்தூல உடம்பை உற்பத்தி செய்கிறார் வருகிறதுன்னு சொல்லி சொல்கிறார் இந்த எல்லாருடைய ஸ்தூல உடலும் சேர்ந்தாச்சுன்னு சொன்னால் அது ஈஸ்வரனுடைய ஸ்தூல உடல் கடவுளுடைய ஸ்தூல உடல் கிரண்ய கற்பன் எல்லாருடைய சூக்ஷம சரீரம் சேர்ந்தால் அந்த கடவுள் கிரண்ய கற்பன்கிற பேர் வருது இங்கே என்ன சொல்கிறாருன்னா எல்லாருடைய உடலிலேயும் அவர் அபிமானம் வைக்கும் பொழுது அவருக்கு விராட் அப்படிங்கிற ஒரு பேர் வருது என்ன சொல்லு விராட் அப்படிங்கிற அல்லது வைஸ்வா நரன் ஒரு பேர் இருக்கு பேர் தெரிஞ்சுக்குங்க அவ்வளோதான் கடவுளுக்கு சரீரம் யார் எது நம்ம எல்லாருடைய சரீரம்தான் கடவுளுடைய சரீரம் நம்ம எல்லாருடைய மனசும் கடவுளுடைய மனம் ஏன்னால் அவருக்கு எல்லாம் தெரியும் நம்மளுக்கு நம்ம மனசு மட்டுந்தான் தெரியும் நம்ம சரீரம் மட்டும்தான் தெரியும் கடவுளுக்கு நம்ம சரீரம் தெரியுமா தெரியாதா உங்கள் சரீரம் தெரியும் அவர் சரீரம் எல்லார் சரீரமும் தெரியும் ஆனால் அவர்களை பற்றில்லாமல் அதை அபிமானம் வச்சிருக்காரு அதுக்கு பேர் விராட் அல்லது வைஸ்வா இந்த பேர்கள் ஏன் தெரிஞ்சுக்கிறோம்னா நிறைய சாஸ்திரங்கள் படிக்கும்போது சில இடத்துல அந்த பேர்களை சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்காக இது ஈஸ்வரன் எல்லாருடைய ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வைக்கும் அவர் என்ன ஆகிறார் கிரண்ய கற்பனாக மாறுகிறார் கிரண்ய கற்பன் எல்லாருடைய இந்த ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வைக்கும் பொழுது விராட்டாக வைஸ்வாரனாக மாறுகிறார் எல்லாருடைய சூக்ஷம சரீரமும் சேர்ந்து கிரண்ய கற்பன் ஈஸ்வரனுக்கு பேர் எல்லாருடைய உடம்பும் சேர்ந்து விராட் அல்லது வைஸ்வா நரன் என்ன இந்த சூக்ஷம சரீரம் வருவதற்கு முன்னாடி பிராத்யன் பேர் ஜீவன் பிராத்யன் இந்த உடம்பு வந்த சூக்ஷம சரீரம் கண்ணுக்கு தெரியாத அந்த சூக்ஷம சரீரம் வந்த பிறகு தைஜசன்னு பேர் பிறகு அந்த தைஜசனுக்கு இந்த உடம்பு வந்த பிறகு அவனுக்கு விஸ்வன்னு பேர் அது அடுத்த சுலோகத்தில் சொல்கிறார் இந்த சுலோகத்தில் சொல்லலை அவனுக்கு பேர் விஸ்வனுங்கிறது அடுத்த சுலோகத்தில் சொல்கிறார் இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கிறார்னா அண்டங்கள் படைக்கப்படுகிறது உலகங்கள் படைக்கப்படுகிறது பிறகு இது பொருள்கள் படைக்கப்படுகிறது அது மட்டும் இங்கே சொல்லிறார் இருபத்தி ஒன்பதாவது மற்ற என்னென்ன உயிர்கள் இந்த உடம்புல எத்தனை வகையான உடல்கள் படைக்கப்படுகிறது அப்படிங்கிறதால அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறார் அங்கே சொல்லிவிட்டு அதோட சிருஷ்டியை நிறைவு பண்ணுவார் இருபத்தி ஒன்பதாவது இப்போ இருபத்தி ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம் தைரண்டகை தைரண்டகை தைரண்டகன் இருக்குது அதில் தைகி அண்டக தைகன்னா அவைகளில் இருந்து செய்யப்பட்ட இந்த ஸ்தூல பூதங்களில் இருந்து அவைகளில் இருந்துன்னா பஞ்சீகரணம் செய்யப்பட்ட இந்த ஸ்தூல பூதங்களில் இருந்து இதற்கு முந்தின ஸ்லோகத்தில் பஞ்சீகரணம் செய்யப்பட்டாச்சுன்னு சொல்லிட்டார் செஞ்சு இந்த கண்ணுக்கு தெரிகிற பூதம் வந்தாச்சுன்னு சொல்லாச்சு அந்த பூதங்களிலிருந்து அண்டக அண்டமும் அதாவது இந்த அகில பிரபன் பிரம் பிரம்மாண்டமான அண்டமும் தத்த அந்த அண்டத்தில் இருந்து இதிலிருந்து இந்த அண்டத்திலிருந்து புவன புவனன புவனங்களும் உலகங்களும் போக்கிய அனுபவிக்கக்கூடிய பொருள்களும் உவனங்களும் அனுபவிக்கக்கூடிய பொருள்களும் உலகங்களும் அனுபவிக்கக்கூடிய பொருள்களும் போக ஆசிரிய ஆயதன போக ஆசிரய உத்பவக போக ஆசிரிய உத்பவக அதை பிரிச்சம் சொன்ன போகாசிரயோத்பவகிருக்கு அதை பிரித்த போக ஆசிரய உத்பவக போக ஆசிரியனால் போகத்தை அனுபவிக்க இந்த உடலும் உத்பவக தோன்றின பஞ்சீகரணம் செய்யப்பட்ட இந்த ஸ்தூல பூதங்களில் இருந்து இந்த அண்டமும் இந்த அண்டத்திலிருந்து உலகங்களும் அனுபவிக்கக்கூடிய பொருள்களும் தோன்றின போகத்தை அனுபவிக்க இந்த உடல்களும் தோன்றின அடுத்தது கிரண்ய கற்பக ஸ்தூலேஸ்மின் கிரண்ய கற்பக ஸ்தூல அஸ்மின் தேகே கிரண்ய கற்பகன்னா கிரண்ய கற்பன் கிரகன் கிரண்ய கற்பன் யார் முதல்ல படித்தது ஞாபகம் வந்தால் தான் சொல்ல முடியும் எல்லாருடைய சூக்ஷமும் சரீரம் சேர்ந்து அந்த ஈஸ்வரனுக்கு பேர் கிரண்ய கற்பன் அந்த கிரண்ய கற்பன் ஸ்தூல அஸ்மின் தேகே இந்த ஸ்தூல தேகத்தில் அபிமானம் வைக்கும் பொழுது இந்த எல்லாருடைய ஸ்தூல உடம்புலையும் அபிமானம் வைக்கும் பொழுது வைஸ்வா பவேத் வைஸ்வநரனாக ஆகின்றார் அல்லது விராட்டாக ஆகின்றார் வைஸ்வானரனால் விராட்னால் ஒன்று தான் எல்லா உடம்பும் சேர்ந்து ஈஸ்வரனுடைய உடம்பு அதுக்கு பேர் வைஸ்வநரன் அல்லது விராட் உலகங்கள் படைக்கப்பட்டாச்சு அனுபவிக்கக்கூடிய பொருட்கள் படைக்கப்பட்டாச்சு அனுபவிக்கிறது இந்த உடம்பு படைக்கப்பட்டாச்சு பிறகு எல்லா உடம்பும் சேர்ந்து அது ஈஸ்வரனுக்கு பேர் வைஸ்வநரன் அல்லது விராட் இது இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் இருபத்தி ஒன்பதாவது பாதியோட சிருஷ்டி முடியும் அதுக்கு பிறகு வேற கருத்து ஆரம்பிக்கும் இருபத்தி ஒன்பது ஸ்லோகம் படிக்கலாம் யாதாக தேவதர்யங் நரா தயக தே பராசின பிரத்யகு தைசிதா தேவராதய பரா தோவிவர்ஜித இங்கே முதல் வரியில் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஸ்தூ சூக்ஷம சரீரத்தோடு இருந்த தைஜசனுக்கு ஸ்தூல சரீரம் வந்த உடனே அவனுக்கு விஸ்வன்னு ஒரு பேர் வருது நம்மளுக்கு உடம்போட வயமானம் வச்சுட்டோம்னா என்ன பேர் விஸ்வன்னு ஒரு பேர் வருது அந்த விஸ்வன் எத்தனை விதமாக இருக்குன்னு சொல்கிறார் மரம் செடி கொடி தேவர்கள் மனிதர்கள் முதலியன்னு சொல்லி நிறையா சொல்கிறார் பிறகு ரெண்டாவது வரியில் அதோட சிருஷ்டியை முடிச்சுட்டு ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா இந்த சம்சாரம் இந்த துயரத்திற்கு மூல காரணமான அறியாமை அதன் விளைவு விக்ஷேபம் சொல்கிறார் முதல் வரியோடு சிருஷ்டி முடிஞ்சு ரெண்டாவது வரியில் என்ன பண்ணுறாரு ஏற்கனவே பார்த்தோம் இன்பம் தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம் நான் ஆனந்த சுவரூபம் இருக்கு தெரியாமல் இருக்க அறியாமைன்னு பார்த்தோம் அதுதான் மூல காரணம்னு சொல்லி அதனுடைய விளைவு விக்ஷேபம் அது என்ன அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாரு பார்க்கலாம் விளக்கம் பார்க்கலாம் சுலோகம் பதினஞ்சில் ஆரம்பித்து இருபத்தி இந்த சு இருபத்தி ஒன்பதாவது சுலோகம் இந்த சுலோகம் முதல் வரியோட சிருஷ்டி விசாரம் முடியுது முதல் வரியில் தைஜசன் விஸ்வனாக மாறுறான் அந்த விஸ்வன் எத்தனை பேர் இருக்கா எத்தனை விதம் பல இருக்கு அதில் என்னென்ன சொல்கிறாருன்னா தேவர்கள் மரம் செடி கொடிகள் மனிதர்கள் முதலியன் டர் முதலியன்னு எல்லாத்தையும் சேர்த்துக்கரலாம் சென்ற சுலோகத்தில் கிரண்யகற்பன் ஒரே ஆள்தேன் அவன் விராட்டாக மாறுறான் எல்லாம் சேர்ந்து ஒரே ஆள் விராட்டு எல்லாம் சேர்ந்து ஒரே விராட்டு இங்கே தைஜசன் பிஸ்வானா மாறும்பொழுது பல சுட்சம சரீரம் இருக்கிறதுனால பல ஸ்தூல சரீரம் உருவாகுது சுக்ஷம சரீரம் பல ஸ்தூல சரீரமும் பல உருவாகுது அது எப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னால் மூணை மட்டும் சொல்லி முதல்லன்னு சொல்லிட்டார் முதல்ல தேவர்கள் சரீரங்கிறார் அதுவும் சரீரம்தான் அந்த சுகத்தை அந்த இன்பத்தை அனுபவி இருக்கிறோம்னா சரீரம் தேவர்களுடைய சரீரம் படைக்கப்படுகிறது அது கந்தர்வலோகம் பித்ருலோகம் எத்தனையோ லோகங்கள் மேலோகங்கள் இருக்குது வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சரீரங்கள் படைக்கப்படுகிறது பிறகு தாவர ஜங்கமங்கள்னு சொல்லுவோம் அதாவது பொதுவாக அந்த உயிர்கள்லேயே அசையாத உயிர்கள் இருக்குது செடி கொடிகள் இங்கே மரம் செடி கொடிகள்ங்கிறாரு புல்லு பூண்டு எல்லாம் சேர்த்துக்கிறேன் அதில் எத்தனை விதமான தாவரங்கள் இருக்கோ அது எல்லாம் படைக்கப்படுகிறது தேவர்கள் பிறகு இந்த மரம் செடி கொடிகள் அதில் எத்தனை வகை இருக்குது அத்தனை சேர்த்துக்கள் பிறகு மனிதர்கள் முதலியார் மனிதர்கள் முதலியன்னா எல்லா முதலியங்கிறத எல்லாம் ஜேர்த்துக்கிறேன்னு ஊர்வனை நடப்பனை பரப்பனை நீந்துவனை எத்தனை விதமான உயிர்கள் இருக்கோ அத்தனை விதமான உயிர்களும் அந்த உயிர்களினுடைய உடல்கள் எண்பத்தி லட்சம் யோனிகள்னு சொல்லுவாங்க அவ்வளவு உடல்கள் இருக்குது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது மனித சரீரம்லாம் சேர்ந்தால் ஒரு யோனி சிங்க சரீரமெல்லாம் சேர்ந்தால் ஒரு யோனி இப்படி எண்பத்தாறு லட்சம் யோனிகள் இருக்கான் அவ்வளவு கடல் புள்ளையில் எத்தனை வகையான ஜீவராசிகள் இருக்குது தெரியுமா நம்மளுக்கு மீன் வகையிலேயே ஒரு மீன் வகை ஒரு யோனி இன்னொரு மீன் வகை இன்னொரு யோனி மிருகங்கள்லையும் அப்படித்தான் புளி ஒரு யோனி சிங்கம் எல்லா சிங்கம் சேர்ந்து ஒரு யோனிப்பு எண்பத்தாறு லட்சம் வகையான யோனிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அவ்வளவும் படைக்கப்பட்டன இதோட என்ன பண்ணுறாரு சிருஷ்டி முடிவடைகிறது முதல்ல பிரம்மன் பிரகிருதி தத்துவம் பிரகிரு தத்துவத்தில் மூன்று குணம் பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் அதில் சாத்விக அம்சத்தில் வெளிப்படுவது சாத்வீக அம்சம் மாயை அதில் வெளிப்படுகிற தத்துவம் ஈஸ்வரன் ராஜசம்சம் அறியாமை அதில் வெளிப்படுகிற தத்துவம் ஜீவன் தமோகணம்சத்தில் வெளிப்படுகிறது சூக்ஷம பஞ்சபூதங்கள் அந்த சூக்ஷம பஞ்சபூதத்தினுடைய சாத்விக அம்சத்திலிருந்து ஞானேந்திரியங்கள் அந்தக்கரணங்கள் அதில் இருக்கக்கூடிய ராஜசம்சத்திலிருந்து கர்மேந்திரியங்கள் பஞ்சபிராணன் அதில் இருக்கக்கூடிய தாமசம்சம் பஞ்சீகரணம் ஏற்பட்ட பிறகு ஸ்தூல பஞ்சபூதங்கள் ஸ்தூல பஞ்சபூதங்களிலிருந்து இந்த அண்ட சராசரங்கள் உலகங்கள் அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் இந்த உடல்கள் படைக்கப்பட்டன அந்த ஈஸ்வரன் அவனுக்கு பேர் அந்தரியாமின் பேர் முதல்ல வெளிப்படும் பொழுது அவன் எல்லா உடல்களினுடைய அந்த சூக்ஷம சரீரத்தில் உயிர்களில் அபிமானம் வைக்கும் பொழுது அவனுக்கு பேர் என்ன பேர் கிரண்ய கர்ப்பன் அவன் எல்லா உடல்களிலும் அபிமானம் வைக்கும்போது அவனுக்கு பேர் விராட் அல்லது வைஸ்வா இந்த ஜீவன் அவனுக்கு முதல்ல பிராக்யன்னு பேர் அவனுக்கு சூக்ஷம சரீரம் வந்துருச்சுன்னா அவன் தைஜசன்னு பேர் இந்த ஸ்தூல உடல் வந்தாச்சுன்னு சொன்னால் அவனுக்கு பேர் விஸ்வன்னு பேர் இது ஒரு சார்ட் இதை கரெக்டாக அப்படியே வச்சுக்கிறலாம் இல்லாட்டி ஒரு சார்ட் போட்டு ஜெராக்ஸ் எடுத்தர்றேன் அடுத்த நீங்கள் பார்த்துக்கரலாம் அது இதுதான் சிருஷ்டி இப்போ ரெண்டாவது வரியில் என்ன சொல்கிறாருன்னா இவ்வளவு இருந்தும் கூட இதுக்கு ஆதாரமான பிரம்ம தத்துவம் ஆத்ம தத்துவம் இருக்கே இதை இந்த ஜீவன் வந்து நமக்குள்ளே இருக்க தத்துவத்தை அறியாமல் இருக்கிறான்ங்கிறார் பிரத்திய தத்துவ ஜானம் இல்லைங்கிற ரெண்டாவது வரியில் அதாவது நம்மை பற்றி அறியாமை நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய தத்துவத்தை பற்றி அறியாமை இருக்குது அதனால் என்ன பண்ணுறான்னா வெளி விஷயத்தை நோக்கி ஓடுகிறான் பராக் பார்க்குறான்னு சொல்கிறாரு ஒரு வார்த்தை வருது அவன் வெளி விஷயத்தை நோக்கியே சென்று கொண்டு இருக்கின்றான் அப்படிங்கிறார் இந்த தத் இந்த முதலத்திய பேரே பிரத்யக் தத்துவ விவேகம் பேரு இங்கே என்ன சொல்றாரு பிரத்யக் தத்வானம் இல்லை அதனாலதான் நீ என்ன பண்ற இன்பத்துக்காக வெளியே நோக்கி ஓடிக்கிட்டே இருக்க முதல்ல சொன்னார்ல ஜாயின் பண்ணி பார்க்கணும் இன்பத்தை வெளியே நோக்கி ஓடுறான்னு சொன்னா இன்னொன்று பாருங்க ஜீவன் எங்கிருந்து வந்தேன்னு பார்த்தான் ராஜசம்சம் அறியாமை அறியாமையின் வசத்தில் வந்தான் அதனால இவன் அறியாமையிலேதான் இருக்கான் இருக்கிறதுனால இவனுக்கு தன்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் தெரியவில்லை அப்படிங்கிறாருங்க தெரியாத காரணத்தினால் இவன் இன்பத்திற்காக வெளி விஷயங்களை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றான் அப்படிங்கிறார் எல்லா துயரத்துக்கும் ஒரே காரணம் என்ன தெரியுமா ஒரே காரணம் அறியாமை ஒருத்தர் வந்து வியாபாரம் ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டு இருக்கு என்னன்னு கேட்டால் அவர் காரணம் சொல்ல எனக்கு வியாபாரம் நல்லா நடக்கலேம்பர் அவர் துயரத்துக்கு காரணம் எனக்கு வியாபாரம் நடக்கலேயும் பார் இன்னொருத்தர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார் எனக்கு உடம்பு ஆரோக்கியமாக இல்லைன்னு காரணம் ஏன் கஷ்டம் உனக்கு துயரம் உடம்பு ஆரோக்கியமால் அதனால துயரம் சில பேர் என் குழந்தைகள்னால எனக்கு துயரம் பல துயரம் சொல்லுவாங்க ஆனால் எல்லா துயரத்திற்கும் ஒரே காரணம் என்னன்னா அறியாமை கீதையில் கூட பார்க்குற அர்ஜுனுடைய துயரத்துக்கு என்ன காரணமாக இருக்கு அதையும் கவலைப்படுறான் பற்று ார் மே பற்று புரணாச்சாரியர் பீஷ்மர் மேல பற்று வருக்கு காரணம் என்ன அறியாமை அவங்க வேற நான் வேற இந்த உடம்பு அழிஞ்சு போகணுங்கிற அறியாமை அவர்கள் அழிந்து போய்விடுவார்கள் என்ற மூல காரணம் அறியாமை நீக்கிறது இரண்டாவது ஞானத்தை போதிக்கிறார் அவர் அறியாமையை நீக்குவதற்கு அறிவை புகட்டுகிறார் தன்னை பற்றி அறியாமை அதனால் தன்னை பற்றி அறிவை புகற்றார் இங்கேயும் சொல்கிறாரு பிரத்யக் உள்ளே இருக்கக்கூடிய தத்துவ ஜானம் இல்லாததால் இவன் வெளி விஷயங்களை நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றான் பராக் பார்க்கிறான்னு சொல்கிறார் அறியாமல் மட்டும் இருந்தால் பரவாயில்ல விக்ஷேபம் வந்துருச்சு மேலே எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டான் தூக்கத்தில் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு துயரமும் கிடையாது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது துயரமே இல்லை பிராக்கியனாக இருக்கா படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தமோகுண பிரதானத்திலேருந்து இப்போ இது ரஜோகுண பிரதான ஜீவன் வந்த உடனே சூக்ஷம் சரீரம் வரல ஸ்தூல சரீரம் வரல அவனுக்கு என்ன கஷ்டமாக இருக்க போகுது அதேமாதிரி ஆழ்ந்த உரத்தில் பிராக்கியன் ஆகிடறான் இந்த உடம்புங்க தெரிகிறதில்ல மனசும் தெரிகிறது இல்லை அப்போ நம்ம ஆனந்தமாக தான் இருக்கோம் அதன் மேலே நான் தான் இந்த உடம்பு நான் தான் மனசுன்னு படைக்கப்பட்ட உடனே எல்லாம் வந்துடுது அதன் மேலே அபிமானம் வைத்தவுடன் வருகிறது அன்னைக்கு உதாரணம் சொன்னோம்ல கயிறு இருட்டில் கயிறு தெரியவே இல்லைன்னா பயப்பட மாட்டான் கயிறு கயிறாக தெரிஞ்சாலும் பயப்பட மாட்டான் அந்த அறகுறை வெளிச்சத்தில் பாம்பா தெரியும் பொழுது தான் நம்ம அங்கே பிரச்சனை வருது பாம்பா கடிச்சிருமா கடிக்காதா போகலாமா வேளாமா எல்லா குழப்பமும் எங்கே அது சரியாக தெரியாதனால வருது ஒன்றுமே தெரியலன்னு பிரச்சனையே இல்லை கயிறே தெரியலனா பற்றி கவலைப்பட மாட்டோம் நல்லா தெரிஞ்சாலும் கவலைப்பட மாட்டோம் அந்த அறகுறை அதேன்னு சொல்கிறா இல்லை இந்த ஆனந்தம் சாான்யமா தெரியுது விசேஷமாக தெரியலேன்னு சொல்கிறார் இவர்கள் மறைத்தும் மறைக்கப்படாமலும் இருக்கிறதுங்கிறத மாதிரி இந்த அறியாமையின் காரணமாக இவன் என்ன பண்ணுறான்னா வெளி விஷயத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறான் பராக் பார்க்குறான்னு சொல்கிறாங்க இங்கே இந்த பராக்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு இந்த சின்ன வயசில் கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க குழந்தைய கூட்டு போவாங்க இப்படியே பேடிக்கை பராக் பார்க்காத ஒரு போடு போடுவார் வாத்தியார் பராக் பார்க்க கேட்டுருக்கீங்களா அந்த வார்த்தை பராக் பார்க்காதுன்னு நடிப்பாங்க அந்த வார்த்தை வந்து சம்ஸ்கிருத வார்த்தை வெளிநோக்கி செல்லுகிறான் எப்பொழுதுமே நம்ம இந்திரியங்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கான் கடவுள் மனுஷத்தில் சொல்றாரு பராஞ்சி காணி எதுர்ன சுயம்புங்கிறார் யம தர்மராஜா சொல்றாரு இந்த சுயம்புவான கடவுள் எல்லா ஜீவராசிகளையும் வெளி விஷயத்தை பார்ப்பதாகவே படைத்து ஹிம்சை செய்து விட்டாருங்கிறார் வசல ஏறுறோம் ஏறினோன்னு எங்க உட்காருவோ சென்னோரை சீட்டு தான் பார்ப்பான் உக்காரம் இல்லைங்களா ஏறணும்னு என்ன பண்ணுவான் தென்னலோர சீட்டில் தான் பார்ப்போம் எங்கே போனாலும் அந்த ஓரத்து சீட்டில் பார்த்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகணும் ட்ரெயினில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி அப்படி தானே பார்க்குறோம் நீங்கள் ஒரு தனியாக எங்கேயா காட்டு பக்கம் நடந்து போகிறீங்கன்னா பார்த்து ஒத்தி எட்டி பாத இப்போ பக்கத்தில் கிணறு ரெஞ்சுன்னு வச்சுருக்கோங்க எட்டி பக்கம் போகமாட்டேன் நீங்கள் பாருங்கள் அது தண்ணி எவ்வளவு இருக்குது அது இயல்பாகவே மனிதனுக்கு ஒரு சுபாவை இருக்குங்கிறார் எல்லோருக்கும் அப்படித்தான் நான் ஒரு இருபது வருஷம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்தமான் போயிருந்தேன் அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் அனுப்பித்தான் ஃபர்ஸ்ட்டு ஏற போகிறேன் அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் அந்த சென்னலோர சீட்டு கொஞ்சம் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஏன்னா முதல்ல ஏறும்போது அங்கே தீவுகள் நிறையா இருக்குது அதை அப்படி பார்க்கலாம்ல அப்படி நினச்சிருந்தேன் சென்னலோர சீட்டு வாங்கி கொடுக்குத்தாரு எங்கே வாங்கி ரெக்கைக்கு பக்கத்தில் கீழே பார்த்தா ஒன்றும் தெரியாது ரொம்ப கஷ்டமாக போச்சு ஏன்னா அது பார்க்கணுங்கிற புத்தி வருது அப்படி எங்கே போனாலும் அப்படி பார்க்கணும் சாமிஜி கூட போவேன் ஓங்கார சாமிஜி கூட அவர் கூட நிறைய இடங்கள் அப்படி போகும்போது ஃப்ளைட்டில் போய் என்ன பண்ணுவாருங்கன்னா என்னைய ஓரத்தர் சீட்டில் உட்கார சொல்வார் அதெல்லாம் சன்யாசி வாங்களேன் கொஞ்சம் பார்த்துட்டு வரட்டும் அது ஃப்ளைட்டு மேலே போயிடுச்சுன்னா ஒன்றுமே தெரியாது அது வேறு விஷயம் கொஞ்சம் தூரத்துக்கு தெரியும் பிற தெரியாது அவரே உட்கார சொல்லுவார் சாமிஜியே உட்கார ஏன்னா இயல்பாகவே அந்த ஓரமாக இருந்து எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற புத்தி எல்லாருக்கும் கடவுளே அப்படி படைத்திருக்கிறாருங்கிறார் இன்னொரு விஷயம் பாருங்கள் இந்த ஜெயில் தண்டனை எது கொடுக்குறாங்க அங்கே சாப்பாடு கிடைக்குது எல்லாம் கிடைக்குது வெளியே பார்க்க முடியாது வெளியே பார்க்காம இருக்கிறதா என்ன ஜெயில் தண்டனை அதில் இன்னொன்று பாருங்கள் இந்த கடுங்காவல் தண்டனை இருக்குது பார்த்தீங்களா அது என்ன தெரியுமா ஒரு வேலையும் கொடுக்க மாட்டாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் வேலை கொடுக்காம நல்லதுன்னு நினைக்கிறான் ஒரு வேலையும் கொடுக்காமல் சாப்பாடு மட்டும் உள்ளே போய் கொடுப்பாங்க அது எவ்வளோ பெரிய கஷ்டம் ரூம் பிள்ளையே இருந்தால் அது மாதிரி ஒரு தண்டனை உலகத்தில் இல்லை ஏன்னா அப்படி படைக்கப்பட்டிருக்குங்கிறார் இந்த அறியாமையின் காரணமாக இவன் வெளி வெளி விஷயங்களை நோக்கியே ஓடிக்கொண்டே இருக்கிறான்ங்கிறார் இவன் என்ன பண்ணுறான்னா ஆத்மாவுக்கு வேறான இந்த சரீரம் முதலிய விஷயங்களில் இந்த ஆத்மா மறந்துட்டான் அதில் உள்ளே போய் போய் இவன் இதை மறந்துட்டான் அப்படிங்கிறார் பராய் பார்க்கின்றான் அப்படிங்கிறார் பிறகு இதனுடைய விளக்கை வந்து அடுத்ததில் இதனுடைய விளைவு எப்படி வருது இதனால என்ன பண்றா அந்த அறியாமையினால அப்படிங்கறத பத்தி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போறாரு இந்த ஸ்லோகத்தை அர்த்தத்தை பார்க்கலாம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தானே பார்த்து இருபத்தி ஒன்பதாவது தைஜசா விஸ்வதாம் யாதா தைஜசா தைஜசர்கள் அந்த சூக்ம சரீரத்தில் அபிமானம் வைத்த அந்த ஜீவர்கள் விஸ்வதாம் விஸ்வன் என்ற தன்மையை இந்த உடம்பு வந்தவுடன் விஸ்வன் என்ற தன்மையை யாதாக அடைகின்றார்கள் தைஜசற்பன் விராட்டுங்கிற தன்மையை அடைஞ்சிட்டார் இங்கே தைஜசன் விஸ்வன்கிற தன்மையை அடைகிறார்கள் அந்த விஸ்வன் யாரா இருக்கிறார்கள் தேவ திரிய நராத்தையக அது பிரித்தோம்னா தேவாதியர் எங் நராதையகன் இருக்கு தேவை திரியங் நராத்தைய தேவனா தேவர்கள் எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துங்க தேவர்களில் வெளியே வேற உலகங்கள் இருக்குங்க எல்லாம் திரியங்னா மரம் செடி கொடிகள் புல்லு பூண்டு எவ்வளோ பெரிய மரம் எல்லா விரக்ஷம் தாவரங்கள் பூர சேர்த்துக்கலாம் மரம் செடி கொடிகள் நராத்தையக நரம்னா மனிதர்கள் ஆதையனா முதலிய மனிதர்கள் முதலியன்னு இந்த முதலியங்கிறதுல நீங்கள் என்னென்னா உயிர்கள் சேர்க்க முடியுமா எல்லா உயிரும் சேர்த்துக்கிற வேண்டியதுதான் மனிதர்கள் முதலிய ஜீவர்களாகவும் இருக்கிறார்கள் கீழே ரெண்டாவது வரி தே தேனா அவர்கள் அந்த ஜீவர்கள் பிரத்யக் பராத்தர் பராக்தர்ஷிணக பிரத்யக் தத்துவபோத விபர்ஜிதாகா தேன்னா அவர்கள் அந்த ஜீவர்கள் அந்த அடுத்த வார்த்தை எடுத்துங்க ப்ரத் பராக்தர்ஷினருக்கு அடுத்து பிரத்யக் தத்துவ போத விவர்ஜிதக பிரத்யக்னா உள்ளேயுள்ள அதாவது நான் என்ற உள்ளேயுள்ள அல்ல நான் என்ற ஆத்மா என் நான் ஆத்மா என்ற தத்துவ தத்துவத்தை பற்றிய போத ஞானம் அறிவு தத்துவத்தை பற்றிய அறிவு நிவர்ஜிதாக இல்லாத காரணத்தால் அந்த ஜீவர்கள் அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாத நான் அப்படிங்கிற அறிவு அதை பற்றி அந்த தத்துவத்தை பற்றிய அறிவு இல்லாத காரணத்தினால் இல்லாததினால் பராக்தர்ஷிநக அந்த தேய்க்கு அடுத்த வார்க்கை வெளி விஷயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நம்மளுக்கு அந்த அறிவு இல்லையாம் அதனால தான் எப்போ பார்த்தாலும் வெளி விஷயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறார் நீ அடுத்த சுலோகத்தில் இந்த அறியாமை எப்படிப்பட்ட சுரூபம் உடையது அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்கிறார் இந்த அறியாமை எப்படிப்பட்ட சொரூபம் உடையது அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்குகின்றார் சுலோகம் முப்பது இதில் மூணு வரி இருக்கு குர்வதே கர்ம कीडा इवा व्रजन्तो जन्मनो ீடாாயமா கம கத்து वावर्ता, जन्मनो जन्म கீடா வந்தரமா விரந்தோஜன்மோஜன்ம்தி இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோக ரெண்டாவது வரையில் சம்சார காரணம் துக்க காரணம் அறியாமைன்னு சொன்னார் அதனுடைய விளைவு இன்பத்தை நோக்கி வெளி விஷயங்களை வெளி விஷயங்களில் செல்லுதல் இங்கே என்ன சொல்றாருன்னா சம்சாரத்தினுடைய சொரூபம் என்ன அது ஒரு சக்கரம் அப்படிங்கிறார் அது ஒரு சம்சார சக்கரம் சம்சாரம்னா துக்கம் உழல்றதுன்னு அர்த்தம் அதனுடைய விளைவு என்னன்னா பிறவி சூழலில் மீண்டும் மீண்டும் பிறத்தல் பிறந்து உலடுதல் பிறகு என்னென்னா அதனால் என்ன கிடைக்குதுன்னா ஒரு முழுமையான ஒரு நிறைவு இல்லையா எப்போ பார்த்தாலும் ஒரு அமைதிங்கிறதே கிடைக்கலையா அமைதி இருக்குது சும்மா கொஞ்சம் நேரம் இருக்குது பிறகு கிடைக்கல முழுமையான அமைதியின்மை கிடைக்கிது இதற்கு இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஒரு நதியில் சிக்கின பூச்சியை உதாரணமாக சொல்கிறார் இங்கே நதியில் சிக்கின பூச்சி சம்சார சுரூபம் என்னன்னு சொல்கிறார் அது ஒரு சக்கரம் போன்றது மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய தன்மை உடையது அதனால் என்ன கிடைக்குதுன்னா ஒரு நிறைவான முழுமையான அமைதியின்மை தான் இருக்குது அதற்கு ஒரு உதாரணம் இங்கே பூச்சி சொல்கிறார் இது அடுத்த ஸ்லோகத்தில் என்ன மேலும் விரிவாக வளர்க்குறார் அடுத்த ரெண்டு ஸ்லோகங்களில் இங்கே அந்த சம்சார வர்ணனையை பார்க்கலாம் அதாவது பதினஞ்சாவது அத்தியாயம் கீதையில் சொல்வார் ஒரு அரச மரத்தை அதற்கு உதாரணமாக சொல்லி வர்ணிப்பார் இந்த சம்சார வர்ணனையை பண்ணுவார் இங்கே ஒரு சம்சார சக்கரம் ஒரு சக்கரத்தில் மாட்டிக்கிட்டால் சுற்றிக்கிட்டே இருப்போம் வெளியே வர்றது கஷ்டம் அது மாதிரி நாம் எல்லாமே இந்த பிறவி சூழலுங்கிற சக்கரத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வர வழி தெரியலை இந்த மகாபாரதம் கதையில் இந்த சக்கர வீகத்தில் அவிமொழி மாட்டிக்கிறோம் அது பத்ம வீகம்னு சொல்லுவாங்க சக்கரவீகம்னு சொல்வாங்க அதாவது தர்மர் வந்து அவனை போச்சுல்வாங்க போய் உடச்சுட்டு உள்ளே போச்சுல்வாருங்க சொல்வான் எனக்கு வந்து உள்ளே போகிற வித்தையை கட்டுக் கொடுத்துட்டாரு எங்கள் அர்ஜுனன் வந்து வெளியே வர்ற வித்தையை கட்டுக் கொடுக்கல நான் உள்ளே உடச்சிட்டு போய் சண்டை போடுறேன் நீங்கள் வெளியே அதுக்குள்ளே வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி சொல்வார் உள்ளே போயிடுவோம் முடிக்கிறோம் அந்த வீகம் பண்ணோடு சண்டை போடுவான் ஆனால் வெளியே வர முடியாது மாட்டிக்கிறோம் அப்புறம் மரணம் அடைவான் பார்க்குறோம்ல இப்போ நாமளும் அப்படித்தான் இந்த சம்சார சக்கரத்துக்கு உள்ளே வந்துவிட்டோம் வெளியே காப்பாற்றுறக்கு ஆள் இல்லாமல் கவிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அது யார் வந்து காப்பாற்றுறது எப்படி காப்பாற்றுறேன்னு சொல்ல போகிறார் இங்கே வஞ்சி சொல்ல போகிறார் இங்கே என்ன பண்ணுறான்னா இவன் எப்படி சக்கரங்கிறாருன்னா ஒரு காரியம் பண்ணுறானா எதுக்குன்னா சுகத்தை அனுபவிக்கிறக்கா காரியம் பண்ணுறானா பிறகு இந்த போகம் சுகத்தை எதுக்கு அனுபவிக்கிறேன்னா காரியம் பண்ணுறக்கா சுகத்தை அனுபவிக்கிறானோ இது எப்படி மொபைல் சொன்னால் கூட கரெக்டு ரெண்டாவது சொன்னால் கொஞ்சம் குழப்பமாக தெரியும் செயல் எதுக்காக எல்லா காரியமும் எதுக்கு சம்பாதிக்கிறோம் நல்லா சந்தோஷமாக சுகமாக இருக்கணும் எதுக்கு சுகமாக இருக்கணும்னா செயல் செய்கிறதுக்காகவும் செயலு போகத்துக்கு போக செயலுக்கு செயலு போகத்துக்கு போக செயலுக்கு இப்படி ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டே இருக்கிறார் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ வேலை செய்கிறோம் வேலை செய்கிறதுலாம் எப்படின்னா உணவு சமைக்கிறது மாதிரி நல்ல உணவெல்லாம் சமைச்சி முடித்தாச்சு இதெல்லாம் வேலை செய்கிறது மாதிரி சாப்பிட்றது போகம் அதை அனுபவிக்கிறான் போகம் சரி சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுண்ணா அது சரிக்கணும்ல திருப்பி வேலை செய்யணும் திருப்பி சாப்பிடணும் சமைக்க சாப்பிட சமைக்க சாப்பிட ஒருத்தர் போய் கேட்டாரான் ஒருத்தர் வேலைக்கு போனான்னா உனக்கு என்ன வேலை தெரியுது எனக்கு எல்லா வேலையும் தெரியும் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனைன்னா சாப்பிட்ட உடனே எனக்கு தூங்கி ஆகணும் அது ஒரு கண்டிஷன் எந்திரிச்சோடனே சாஃப்டாகணும் இதை தவிர எந்த மிச்ச நேரத்தில் என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிறேன்னு ஆனா புரியுதா அதான் என்ன உடனே தூங்கி ஆகணும் எந்திரிச்ச உடனே சாப்பிட்டாகணும் பிறகு என்ன சாப்பிட்டோன்ன பிறகு தூங்கணும் பிறகு எந்திரிச்சோடனே சாப்பிடணேன் மிச்ச நேரம் என்ன வேலை கொடுங்க செய்கிறேன்னு மிச்ச நேரம் எங்கே எங்கே இருக்குது நாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்றது தூங்குறது சாப்பிட்றது தூங்கிறது இதை தவிர ஒன்றும் பண்ணல ஒரு பாட்டு தாய்மான ஒரு பாட்டு ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினம் கடல் மீதிலே ஆனை செலவே அழகேசன் நிகராக அம்பன் மிக நிலையாகவே இனும் காய கல்பம் தேடி நெஞ்சு புன் ஆதர் எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசிதீர உண்பதும் உறங்குவதும் ஆக முடியும் உள்ளதே போதும் நான் நான் என குளரியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாச மனது அற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய் பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைகின்ற பரிபூரன் ஆனந்தமேன்னு ஒரு தாய்மான ஒரு பாடல் அருமையான பாடல் ஆசைக்கு அளவே இல்லையான் அழகேசன் நிகராக அம்பன்ன அவ்வளோ பொண்ணு இருக்கான் யாருக்கு குபேரனுக்கு நகராக போயிருக்கான் இருந்தாலும் இரும எப்படி தங்கம்மா மாத்திரம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கானா ரசவாத வித்தைக்கு அலைந்துடுவருங்கிறார் நூறு வயசு வாழ்ந்தாச்சு போதும் நினைக்கிறதில்ல காயக்கல்பன் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் இளமையாக உண்டான உயிர் வாழலாம்னு நினச்சி தேடி நெஞ்சு புண்ணாக வருங்கிறார் இதெல்லாம் இப்படி எல்லாம் ஆறுதெல்லாம் பார்த்தா என்னென்னா இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா சாப்பிட்றோம் தூங்குறோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோங்கிறார் யோசிக்கும் வேலையில் பசிதீர உண்பதும் உறங்குவதும் ஆக முடியுங்கிறார் அது மாதிரி இன்பத்தை அனுபவிக்கிறது இன்பத்தை அனுபவிக்கிறது வேலை செய்கிறதுக்கு இப்படி ரவுண்டை சுற்றிக்கிட்டே இருக்குங்கிறார் பீச்சில் ஒரு வாலிபன் உட்காந்துக்கிட்டே இருந்திருக்கான் ஒரு வயசானவர் வாக்கிங் போய்கிட்டே இருப்பாரான் இப்போ எப்போ பார்த்தாலும் பீச்சில் சும்மா உக்காந்துக்கிட்டே இருக்காங்க இந்த வயசில் இப்படிலாம் உட்காரலாமான்னு கூப்பிட்டேன் இப்போ கூப்பிட்டுருக்கேன் இப்போ உட்காந்துருக்கேன் என்ன செய்ய சொல்லி என்னப்பா இந்த வயசு இப்போ வயசு நல்லா சம்பாரிச்சு சம்பாரித்து என்ன பண்ணனு கேட்டானே கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக அதுக்குப் பிறகு என்ன செய்ய குழந்தையெல்லாம் விட்டுக்கலாமில்ல சரி குழந்தைப்பென்ன செய்ய அதுக்கெல்லாம் வளர்த்து கட்டி கொடுக்கலாம்ல சரி கட்டி கொடுத்து என்ன செய்ய அதுக்கு பிறகு அப்படி பீச்சில் வந்து ஜாலியாக உட்காரலாம்லாம் அதை தானே இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நானே எங்களை சுற்றி தெரியுமா அதை எல்லாத்துக்கும் பொருந்தாது அதுதான் அந்த புத்தி அந்த ஞானம் இல்லை உங்களுக்கு அது மாதிரி சுற்றி சுற்றி எங்கே வர்றோம்னா இங்கே தான் இப்போ வேலை செய்கிறோம் போகத்தை அனுபவிக்க அது கரெக்டு போகத்தை அனுபவிக்கிறது வேலை செய்கிறதுக்காகங்கிறார் அது எப்படி சாப்பாடு விஷயத்தில் கரெக்டு நம்ம சாப் வேலை செஞ்சு சமைக்கிறது சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுட்டு திருப்பி சமைக்கணும் வேலை செய்யணும் அப்போ உடம்புல சத்து இருக்கும் பொதுவாக ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறோம்னா அந்த இன்பத்தை அனுபவிக்கிறது எதுக்குன்னா திருப்பி வேலை செய்கிறதுக்காகத்தானோம் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் புரியும் மறைமுகமான காரணம் வேலை செய்வதற்கு போகம் அப்படிங்கிறார் அந்த வாசனை போகத்தை அனுபவத்தை வாசனை இருக்குது பார்த்தீங்களா அந்த வாசனை மீண்டும் மீண்டும் அனுபவிக்கிறதுக்கு செயலில் தூண்டும்ங்கிறார் இப்போ நல்லா சம்பாதிக்கிறோம் ஒரு ஆடி கார் ஏசி கார் நல்ல பெரிய கார் வாங்கிடுறோம் அதில் போகத்தை அனுபவிக்கிறோம் அந்த கார் ரிப்பேர் ஆகப்போச்சுன்னா நின்று அந்த கார் வாங்குறதுக்கு சம்பாதிக்கணும் நடப்பமா இல்லையா அது வாங்குறதுக்கு இன்னொருக்கும் சம்பாதிக்கணும் அந்த கார் போயிடுச்சு என்னொன்று வாங்கணும்ல அப்படின்னு சம்பாதிக்க நினைப்போம் அப்போ இந்த போகம் என்ன பண்ணுது அடுத்து வேலை செய்ய தூண்டுது இந்த போகம் இன்னொருத்தனை வேலை செய்யறதுக்கு அடுத்து தூண்டுது நம்மளை இதுதான் இந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு குழந்தைய வந்து நீங்கள் ஒரு டவுனுக்கு கூட்டு போகிறீங்க போய் உள்ளே போய் ஐஸ்கிரீம் வாங்கிடுது சாப்பிட்டுச்சு பிறகு போய் இவர் வேலை வேலையில் வேறு ஏதோ வாங்குறாரு வாங்கிட்டு வந்துறாரு வந்தாச்சு அதுக்கு முன்னாடி இந்த குழந்தை அந்த கடைக்கு போன கூப்பிடலை மறுநாள் அதே டயம் வந்தோம்னா வாங்க வாங்கன்னு கூப்பிடுது அப்போ ரெண்டாவது நாள் இது செயல் செய்கிறதுக்கு காரணமாக இருந்தது என்னது அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா போகும் முதல் நாள் சாப்பிட்டது போனது செயல் செயல் எதுக்கு போகத்தை அனுபவிக்க ரெண்டாவது நாள் போகிறது எதுக்கு அந்த அனுபவித்த வாசனை அப்போ என்ன செய்கிறோம்னா செயல் செய்கிறது அனுபவிக்கிறதுக்கு அனுபவிக்கிறதுனா செயல் செய்கிறது இப்படி சுற்றி சுற்றி சுற்றி வர்றோம்ங்கிறார் இப்படி ஒரு சம்சார சூழல் இதுதான் மீண்டும் மீண்டும் பிறக்கிறதுங்கிறார் இந்த சம்சார சூழலில் பிறக்கிறது அனுபவிக்கிறது திருப்பி இறக்குறது பிறக்கிறது இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிந்து பைரவின்னு ஒரு சினிமா படம் சிவகுமார் வந்து ஒரு போகத்தை அனுபவிக்கிற பாட்டு படிக்கும் பார்த்துருக்கீங்களா அது போகமே எதுக்குன்னா பாட்டு படிக்கிறது அது போகத்துக்காக தான் பாட்டு படிப்பான் எப்படி இருக்குது பாருங்க அது மாதிரி நம்ம வந்து ஒரு செயல் செஞ்சால் போகத்துக்கு போகம் எதுக்குன்னா செயல் செய்வதற்கு இப்படி இந்த சூழலை உலரமுறார் இதற்கு உதாரணம் சொன்னார் என்னான்னு சொன்னிங்கன்னா நதியில் ஒரு பூச்சி விழுந்துருச்சு அது கரையேற முயற்சி ஒரு அலையை வந்து அது தள்ளிட்டே போகுது கரையேற முயற்சி பண்ணும்போது அடுத்த அளவு வந்து தள்ளிடுதான் பிறகு அடுத்த முயற்சி பண்ணி இன்னொரு அளவு தள்ளிடுதான் இப்படியே மேலே மேலே அந்த கரை வந்து மாறி மாறி அலை ஒவ்வொரு அலையாக அதை தள்ளிக்கிட்டே மீள முயற்சி பண்ணது பரவு அலை இப்படியுமே போய்கிட்டே இருக்குங்கிறார் அது மாதிரி ஒரு ஜென்மம் இதில் இருந்து புரியறதுக்குள்ள நீர் அடுத்த ஜென்மம் அதில் முயற்சி பண்ணால் பரவு ஜென்மம் இப்படி ஜென்மத்துக்கு மாறி மாறி ஒரு ஜென்மத்திலேருந்து இன்னொரு ஜென்மத்துக்கு தாதிக்கிட்டே இருக்கும்னு சொல்லி பாவ புண்ணியத்தை ஒரு ஜென்மத்தில் வர்றோம் இங்கே வந்து பாப புண்ணியத்தை இருக்கோம் அப்புறம் இங்கே நிறையா செயல் செஞ்சு இப்போ புதுசாக பாவ புண்ணியம் சேர்ந்துருது சேர்ந்த உடனே பிற ஒரு பிறவி வருது அதை கழிக்கும் இப்படி என்னன்னா செயல் அதில் பலன் பாவ புண்ணியம் பிற திருப்பி அதை கழிக்கணுரு பிறவி பிறகு அங்கே செயல் பிற பாவ புண்ணியம் இப்படி போகமும் செயலும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறார் புண்ணியமும் பிறவிக்கு காரணம் பபமும் பிறவிக்கு காரணம் முதல்ல குறிஞ்சுக்காரணும் பாபங்கிறது இரும்பு செங்கிலி மாதிரி புண்ணியங்கிறது தங்கச்செங்கிலி மாதிரி ஞானம் வந்தா தான் ரெண்டுமே உடையும் பாபமும் போகும் புண்ணியமும் போகும் ஞானம் வர்றதுக்கு முன்னாடி புண்ணியம் நிறையா இருந்தால் இதுக்குள்ளேயே வர முடியும் அதை அடுத்த சுலகத்தில் பார்க்க போகிறோம் நம்ம புண்ணிய வந்து எப்படி வேலை செய்யுங்களாம் பார்க்க போகிறோம் ஞானத்துக்கு புண்ணிய பலன் என்ன மாதிரி வேலை செய்யும்னு பார்க்க போகிறோம் புண்ணியம் வேணும் கட்டாயம் புண்ணியம் நிறையா இருக்கணும் புண்ணிய இதை புண்ணிய நிறையா இருந்தால் ஞானத்துக்குள்ளே வர முடியும் பிறகு இதிலருந்து ரெண்டுலேருந்து விடுபட முடியும் இங்கே என்னென்னா பாப புண்ணியத்தை சம்பாதிக்கிறோம் பிறகு திருப்பி அதில் போகத்தை அனுபவிக்கிறான் பிறகு பாவகுண்டியத்தை சம்பாதிக்கிறோம் இப்படியுமாவும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குங்கிறாரு அதனால் என்னென்ன அவனுக்கு முழுமையான அமைதியின்மையை அடைகிறான் எங்கேயாவது முழுமையாக அமைதி அடைஞ்சால் ஒராள் காமியை பார்க்குறான் நான் கண்டொர் பிரசம் சந்தோஷமாக ஆனந்தமாக நிறைவாக இருக்கணும்னு ஒராள் சொல்லுங்க மேலோட்டமே சொல்ல எப்படி இருக்கீங்க எனக்கு நல்லா இருக்கேன் பாரு சரி குழந்தை எப்படி இருக்குது குழந்தை அதுதான் அப்படின்னு ஆரம்பிப்பா நீ ஒருத்தர் போய் விசாரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கேன் ஆனந்தமாக இருக்கேன் அப்படின்பார் பிறகு அப்படியே ஒவ்வொன்றா விசாரிச்சிங்கன்னா தொழிலில் தான் ஒரு சின்ன பிரச்சனை நான் ஆரம்பிப்பார் பையன் சரியில்லைன்னு பார் இல்லாட்டி பொண்ணும் இப்படியுமா ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும் இது ஏன்னா முழுமையான அமைதியின்மை இந்த பிறவி சூழலால் கிடைக்கிறது அப்படிங்கிறார் இந்த முழு இன்பம் முழு அமைதி அப்படிங்கிறது எங்கே கிடைக்கும்னு சொன்னால் ஞானிக் ஞானத்தினாலதான் கிடைக்கும் வேறு எதுனாலும் கிடைக்காது மற்ற எல்லாம் மாறி மாறி இந்த பிறவி சூழலில் உளர்ந்துக்கிட்டு இருக்கிறதே முழுமையான அமைதியின்மையாக இருக்கிறது தான் ஒரு கவிஞர் சொல்கிறார் இந்த அமைதிங்கிறது எதுன்னா ரெண்டு போராட்டத்துக்குள்ள இடைவெளியாக ரெண்டு போரா ஒரு பிரச்சனை மீண்டும் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்கிட்டே இருப்போம் அப்பான உட்காரும் அடுத்த பிரச்சனை வந்துடும் வருங்களா இதுதான் மனித பிரிவில் இருந்துக்கிட்டே இருக்குது இதற்கு காரணம் அறியாமைங்கிறார் அஞ்ஞானம் அப்படிங்கிறார் அஞ்ஞானத்தினாலே இந்த முழுமையான அமைதியின்மை கிடைக்கிறது மீண்டும் மீண்டும் பிற பிறக்கின்றான் எதைப்போல் ஒரு பூச்சி ஒரு அலையில் சிக்கிட்டு மேலேரம் ஏற்படும் அடுத்த அளவுக்கு தெரியிட்டு போயிடுறான் அந்த பூச்சி எப்படி தப்பிக்குன்னு சொல்கிறார் அடுத்த சில உலகத்தில் அதே பூச்சி உதாரணத்தையே சொல்லி சொல்கிறாருங்க அதனால் நம்மளுக்கு ஞானம் வந்தால் மட்டும்தான் இந்த பாவ போகும் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் போகத்துக்காக செயலை செய்யறான் செயல் போகத்துக்காக செய்கிறான் ரெண்டும் மாறி மாறி ஒரு சக்கரை மாதிரி வருது அதனால் என்ன மீண்டும் மீண்டும் பிறக்குறான் மீண்டும் மீண்டும் பிறக்கிறதுனால அவனுக்கு முழுமையான அமைதி கிடைக்கிறது எப்படி ஒரு பூச்சியை போல் ஒரு பூச்சி ஒரே அலையிலேருந்து மேளே முயற்சிது அப்புறம் அடுத்தளை வந்து அடுத்து அடைச்சிட்டு போகுது அப்புறம் அடுத்தலை அதிலேருந்து மேலே முயற்சி பண்ணும்போது நூறு அலை வந்துடுது அதில் ஏறி தப்பிக்க முயலுதான் அப்படின்னு ஒரு உதாரணமும் இங்கே சொல்லப்படுகிறது சொல்லத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் குறுவதே கர்ம போகாய போகாய போகத்திற்காக அந்த ஜீவர்களினுடைய போகத்திற்காக குறுவதே கர்ம அந்த கர்ம குறுவதே செயலை செய்கிறார்கள் கர்மன செயலை குறுவதேன செய்கிறார்கள் போகத்திற்காக ஜீவர்கள் செயலை செய்கிறார்கள் அடுத்த வார்த்தை கர்ம கருத்தும் செயலை செய்வதற்காக புஞ்சதே போகத்தை அனுபவிக்கிறார்கள் சாப்பிட்றது எதுக்கு வேலை செய்யறதுக்கு தானே வேலை செய்கிறது சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றது வேலை செய்கிறதுக்கு அது செயலை செய்வதற்காக போகத்தை அனுபவிக்கிறார்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்கிறார் அடுத்து நத்தியாம் கீடா நத்தியாம்னா நதியில் சிக்கிய கீடாம் கீடா கீடாம்ல கீடா கீடானா பூச்சியானது ஒரு நதியில் சிக்கிய பூச்சியானது ஆர்த்தா இவ ஆவர்த்தான் இருக்கு அதில் இவங்கிறதுக்கிட்ட ஆவர்த்தா இவாவர்த்தான் இருக்குனா இவ ஆவர்த்தா ஆவர்த்தான்னு ஒரு பெரிய அலையிலிருந்து ஆவர்த்தாந்தரம் அடுத்தது தாவர்த்தாந்தரம் அப்படின் அதை பிரிக்கும் பொழுது ஆவர்த்தாந்தரம் ஆவர்த்தாந்தரம்னா மற்றொரு அலைக்கு ஆவர்த்தா ஆவர்த்தாந்தரம் ஒரு பெரிய அலையிலிருந்து மற்றொரு அலைக்கு ஆசுஹு ஆசுன்னா வேகமாக வேகமாக அடுத்து கீழே வாங்க தேங்கிறத கடைசியில் பார்க்கலாம் பிரஜந்தோ ஜன்மனோ ஜென்ம ஜென்மனோ ஜென்ம ஒரு ஜென்மத்திலிருந்து இனியொரு ஜென்மத்திற்கு ஒரு ஜென்மத்திலிருந்து இனியொருஜன் விரஜந்தோ இவன் இருக்கு கீழே இந்த முதல் ரெண்டாம் மூணாவது வரியில விரஜந்தோ அப்படிங்கிறது ரெண்டாவது வரியில கீடாங்கிறதுக்கு முன்னாடி இவங்கிறத சேர்க்கணும் விரஜந்தோ இவன்னா ஓடிக்கொண்டு இருப்பதை போல ஒரு பெரிய அலையிலிருந்து மற்றொரு அலைக்கு வேகமாக ஓடிக்கொண்டு இருப்பதை போல ஆவர்த்தான்னா ஒரு பெரிய அலையிலிருந்து ஆவர்த்தாந்திரனா மற்றொரு அலைக்கு ஆசுன்னா வேகமாக விரஜந்தோன்னா ஓடிக்கொண்டு இருப்பதை இவன்னா போல இவங்கிறது அந்த ஆவர்த்தாவுக்கு முன்னாடி இருக்குது இங்கே சேர்த்துக்கிறன்னு விரஜந்தோ இவை ஓடிக்கொண்டு இருப்பதை போல ஜென்மனோ ஜென்ம ஒரு ஜென்மத்தில் இருந்து இனியொரு சென்று கொண்டு இருக்கின்ற தே அவைகள் அந்த ஜீவர்கள் முதல் ரெண்டாவது கடைசி வார்த்தை தேன்னு இருக்கு அவைகள் அதாவது அந்த ஜீவர்கள் பிறகு லபந்தே நைவ நிவர்த்தி நிர்வித் நிர்வத்தி அப்படின்னு இருக்கு நிர்வத்தியம்னா முழுமையான அமைதியை நைவ லபந்தே லபந்தே நைவ அதை நைவ லபந்தேன்னா அடைவதில்லை இந்த பூச்சியானது ஒரு அலையிலிருந்து இனியொரு அலை அடித்து செல்வதைப்போல இவர்கள் ஒரு ஜென்மத்திலிருந்து இனியொரு ஜென்மத்திற்கு அழைத்து அடித்து செல்ல பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஜீவர்கள் முழுமையான அமைதியை அவர்கள் அடைவதே இல்லை அப்படிங்கிறார் பிறவினாலே முழு அமைதியின்மை தான் பிறவி எடுக்கிறதுங்கிறது எப்படின்னா பிறவி எடுத்தாச்சுனாலே அமைதியின்மை வந்துடுதுங்கிறார் முழுமையான நிலை கிடைக்காது பிறவி இல்லாமல் இருக்கிறது தான் முழுமையான அமைதி அதனால தான் இப்போ சொல்கிறோம் வேண்டும் வேண்டும் பிறவாமை வேண்டும் பிரார்த்தனை பண்ணுறாங்க என்ன வேண்டுங்கிறாங்க பிறவாமை வேண்டும் சொல்லி வல்லூர் ஒரு குரல் சொல்கிறார் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் நீ பிரார்த்தனை பண்ணி வேண்டணும்னா பிறவாமையே வேண்டுங்கிறார் நீ மற்றதெல்லாம் வேணான்னு ஒதுக்குனா இது வந்துடும்ங்கிறார் பிறவாமை வந்துடுங்கிறார் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் ஒருவன் ஆசைப்படுவதானால் பிறவா நிலைக்கே ஆசைப்பட வேண்டும் எல்லா ஆசைகளையும் விட்டுவிட்டால்தான் அந்த ஆசை நிறைவேறும் அப்படிங்கிறார் ஆக அந்த பிறவிங்கிறது ஒரு சம்சார சக்கரம் அதற்கு ஒரு பூச்சியை உதாரணமாக சொன்னார் இனி அடுத்த ரெண்டு சுலோகங்களில் இதே பூச்சி உதாரணத்தை சொல்கிறார் சொல்லி அந்த பூச்சி வந்து கத்தளிக்குது அது எப்படி காப்பாற்றப்படுகிறதுங்கிறார் அந்த பூச்சியானது எப்படி காப்பாற்றப்படுகிறது யாரால் காப்பாற்றப்படுகிறது புண்ணிய வசத்தினாலதான் அந்த பூச்சி காப்பாற்றப்படுதான் அதை புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் வெளியே வர முடியுமா புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால ஒரு யாரோ ஒருத்தன் அந்த பூச்சியை எடுத்து கரையில் விட்ட உடனே ஒரு மரத்து நல்ல அப்பா தப்பூச்சாம் அப்படின்னு ஒரு எப்படி ஒரு நிம்மதி இருக்குமோ அப்படி இந்த பிறவி சூழலை சிக்கினவனுக்கு நல்ல குருமார்கள் மூலமாக அந்த புண்ணிய வசத்தினால் என்ன செய்யப்படுற சில ஞானங்கள்லாம் கிடச்சி அவை இதுடன் தப்பிச்ச உடனே முழுமையான அமைதியை பெறுகிறான்ங்கிறது அடுத்த சொல்வதில் சொல்லப்படுறாரு என்ன உபாயத்தின் மூலமாக எப்படிப்பட்ட குருமார்கள் இவனுக்கு எந்த எந்த விதமான உபதேசத்தை செய்து இவனை கரையேற்றுகிறார்கள் அந்த பூச்சியை எப்படி புண்ணியவசத்தால் கரையேறது மாதிரி இவனும் புண்ணியவசத்தினால் நல்ல குருமார்களையெல்லாம் அடைஞ்சு அந்த குருமார்கள் எப்படிப்பட்ட குருமார்கள்ங்கிறாரு பிறகு அவர் எதன் மூலமாக இவனை கரையேற்றுகிறார்ங்கிறாரு அதெல்லாம் அடுத்த சுலோகத்தில் சொல்லி அந்த எதன் மூலமாகங்கிறத என்ன சொல்லுவார் அதை விளக்க விளக்குவார் அடுத்து பஞ்சகோஷ விவேகத்தின் மூலமாகன்னு சொல்லி அந்த பஞ்சகோஷத்தை விளக்குவார் அடுத்த ஸ்டெப்பில் ஃபுல்லாக விளக்கி அந்த அத்தியாயத்தில் அப்படியே கொண்டு போய் அந்த சுக்கத்தை நீக்கிப்பதற்கான உபாயத்தெல்லாம் சொல்லி அந்த ஞானத்தை போதிப்பார் அது முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கப்படுறாரு அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சே பூர்ணய பூர்ணமாத்தய பூர்ணமேவிஷ் ஓம் ஷாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுநாமி கீ ஜ